இப்படி ஒரு பிரிவு ஏற்படுத்துவதே வித புதிதாக மார்க்கத்தில் நுழைக்கப்பட்டது அவ்வளவு கால இவர்களுக்கு எங்கும் ஆதாரம் காட்ட முடியாது இப்படி இவர்கள் பெயர் வைத்திருப்பதற்கு ஆதாரம் காட்ட முடியாது எனவே இவர்கள் அவ்வளா வைத்த அவ்வ ஏற்படுத்திய அந்த கூட்டத்தில் இல்லை இவர்கள் புதிதாக தோற்றுவிக்கப்பட்ட பிரிவுகளே இருக்கிறார்கள் என்பதுதான் எங்களுடைய வாதம் அவர்கள் எடுத்து வைத்து வாதிடுவார்கள் ஆதாரத்தை எங்க ஜமாத்துல இதுதான் சொல்லிருக்கிறாங்க இந்த ஆயத்து பிரகாரம் இந்த செயலை செய்தவன் காபிரி என்று வருது அது கிட்ட இருக்குது இந்த ஹு பிரகாரம் காசி இருக்குது ஒவ்வொரு ஹதீச எடுத்து வைக்கணும் இந்த ஹதீஸ் அல்லாவுடைய அந்த சொல்லி இந்த விஷயம் என்று தெரிகிறது அது உங்ககிட்ட இருக்குது நிரூபிக்க இந்த ஹத்துல ஜெயிலுள்ள ஒரு ஆதாரம் எடுத்து வைக்கிறது என்ன ஆதாரமும் எடுத்து வைக்க கிடையாது இந்த டாபிக்ல ஆனாலும் கூட இந்த லாத்த சாளு இது சம்பந்தமா சொன்னாங்க இல்லையா இல்லையா அதாவது மாதத்தினுடைய மைய கருத்தை விட்டு விலக்கி வெறும் வார்த்தை ஜாலங்களால எதையும் மையக்கருத்து என்ன தெரியுமா நான் சொன்னதுலயே அப்படி தங்கிலி தொடரா பின்னி பிணைஞ்சிக்கிட்டு பதினாலு நூற்றாண்டா ஜமாத்தா இருக்கணும்னு நான் சொல்லல நான் சொன்னதுலயே அழகா விட்டுக்கிட்டுதான் சொன்னேன் இப்போ இப்போ ஒரு முஸ்லீம் ஜமாத்தி இருந்தா சென்ற நூற்றாண்டு ஒரு முஸ்லீம் நூற்றாண்டுல முஸ்லீம் என்று நானே தெளிவாத்தான் சொன்ன ஒரு சங்கிலத்தொடர் பின்னா பெசராம அப்படியே வந்து கொண்டே இருக்கணும் அர்த்தத்தை நான் கொடுக்கவும் இல்ல அத நான் சொல்லவும் இல்லை மையத்திற்கு என்ன தெரியுமா சென்ற நூற்றாண்டுல அதுக்கு முந்தின நூற்றாண்டிலேயாவது அதுக்கு முன்னூற்றாண்டுல ஆவது மக்கள் சான்றுகளோட இப்படி ஒண்ணு இல்லை சொன்னா தொடர் படுத்தல் செல்லாசலம் காலத்துக்கு உலகத்தை எல்லாம் காசு ஆக்கக்கூடியது தொடர்பு என்பதே அங்க இல்லங்கிறது வாதமா அது சங்கிலி தொடர் இது எல்லாத்தும் அந்த வார்த்தை காலங்கால நமக்கு எந்த ஒரு பயனும் கிடையாது நானும் தொடருங்கிறதுக்கு உன்னோட ஒண்ணு ஒத்தி கிட்டு பிணைஞ்சி அப்படின்னு கொஸ்டினே இல்ல எங்க எங்க பாப்பா முஸ்லிங்க மாத்தாத்த நானும் முஸ்லிங்க மாதிரி வந்துடுறேன் பேச்சே கிடையாது அது விளங்கிட்டான்னு நானும் சொல்றேன் அதனால தொடருக்கு வந்து இந்த மாதிரியான வழக்கங்களுக்கு தேவையில்லை அந்த ஹதீஸ நீங்க ஆதாரம் எடுத்து வச்சீங்கன்னா ஒரு ரஷ்லாசத்துக்கும் பதினாலு நூற்றாண்டு வரைக்கும் ஒரு ரெண்டு மூணாயிரம் காட்டுங்க தொடருக்கு இதான் அர்த்தம் இருநூறு லோன் வந்துச்சு விடாம ஒட்டிக்க கொஞ்சம் விட்டுக்கிட்டு வர்றதா இதில் அடுத்தது முஸ்லீமுக்கு ஒரு வழக்கம் சொன்னாங்க மாடு மாடு அதற்கெல்லாம் தனித்தனி ஏற்படுக்கு அதெல்லாம் எனக்கு விளங்கித்த நானே சொன்னேன் அதர்த்த முஸ்லீம் என்பதற்கு வந்து பல அர்த்தம் இருக்கு என்பதை புரிந்து கொள்வதற்காக உங்களுடைய கவனத்தில இதை வைக்கிறேன் ஆறு மாணோட சேர முடியுமா சொல்றேன் முடியாதுன்னு சொன்னாலும் அதுலமே முஸ்லீம்னு வந்த உடல ஒரு குறுகிய வட்டத்துக்கு போயிடாதீங்க அந்த பாயிண்ட் எடுத்து வைக்கும் போது அது உதவுங்கிறதுக்கு தான் அதை கேள்வி கேட்டேன்னு தவிர மனுஷன் போய் யாரு மாட்டில சேரலான்னு சொல்ற அர்த்தத்துல கேட்கறேன் மாற்ற முடியுமான்னு தான் நான் கேட்டேன் பாயிண்ட் இல்ல அடுத்து எல்லாத்தையும் சொன்னாங்க ஒரு முக்கிய விஷயத்துக்கு சொல்லல ரசூ செல்லா சில சகாபாக்கள் வந்து முக்கியமான பாயிண்ட் அதுதான் நான் கேட்டது இல்லையா இருந்தா முக்கியமான பாயிண்ட் என்ன சகாபாக்கள் போய் ரசிகத்துல போய் அசில அண்ணக்கரசுலான்னு சொன்னாங்களே மக்கள் உடனே வரங்கிருவாங்க அப்படி இல்லைன்னா வேற ஆதாரம் காட்டுத்தான் சொன்னேன் அதுக்குதான் முக்கியமா அவங்க பதிவு சொன்ன அதை விட்டுவிட்டு லாஸ்டர் என்ன மரம் என்ன ஆடு மாற என்னங்கிற்கும் போயிருக்குது அதனால இது பிரச்சனை என்ன என்றால் ஒரு ஆதாரம் எடுத்து வைக்கல இருக்கு என்ன காதுன்னு சொல்வதற்கு ஒரு சான்றும் எடுத்து வைக்கப்படலை தெளிவா எல்லா மக்களுக்கு பயன் ஒரு ஆயத்தை எடுத்துதைங்க ஒரு அதிசயம் எடுத்துதைங்க இது இந்த அர்த்தத்துக்கு அடிச்சு சொல்லுங்க கருதாயிரம் இரண்டாவது வரைக்கும் அது உங்ககிட்ட இருக்கு அங்க இருக்குது ஒன்னும் அந்த செயல் கூப்பா ரெண்டாவது என்கிட்ட இருக்குதான் அந்த ரூட்ல சொன்னா தான் அது முறையா இருக்கும் என்பதை கேட்டுக்கொண்டு போது நான் சொன்ன இந்த பத்து நிமிஷத்துல ஒரு கொள்கைய வந்து விளக்க முடியாது பத்து நிமிஷத்துல பதில் சொல்லலாமா அதுக்குதான் அரை மணி பேரும் ஏற்பாடு ஒரு ஆளுக்கு முப்பது நிமிஷம் அப்ப இந்த முப்பது நிமிஷத்துல நல்ல தெளிவான வழக்கங்களை சொல்லலாம் இப்ப நாங்க ரெண்டு பேரை விவாதிக்கிறது மட்டுமல்ல இந்த பல மக்களுக்கு இது விளங்கணும் ஆனா பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன ஒத்துக்கொள்ள கேட்கறது இந்த ஒப்பந்தத்தை மாற்றி முப்பது நிமிடமான இப்போ எங்களுடைய அதாவது இந்த முஸ்லீம்களின் விவாதம் வாதம் என்னவென்றால் இயக்கத்தை சேர்ந்தவர் முஸ்லீம் இல்லை முஸ்லிம் இல்லாத என்ன வரும் இந்த காதிரும் முசிரிக்கும் ஒன்னு காதிரிக்கும் அல்லாஹ் என்று சொன்னார்கள் அவர்கள் முசிரிக்குங்கள் இவர்களை அல்லா காதலுடனே சொல்லுகிறார் இப்போது அவர்கள் என்று கூறுகிறோம் என்றால் அவர் என்ன ஆதாரம் உங்களுக்கு தெளிவான வைக்க இஸ்லாம் என்பது ஒரு கொள்கை அந்த ஒரு கொள்கையை சொல்ல வந்தவர்கள் ஒரு கூட்டமாக இருப்பார்கள் அந்த ஒரு கூட்டத்திற்கு ஒரு தலைவர் தான் ஒரு தலைவர் இந்த ஒரு தலைமைத்துவத்தில் இந்த ஒரு தலைமைத்துவத்தின் அழைப்பு என்னவென்றால் நீங்கள் அல்லாவுக்கு கட்டுப்படுங்கள் என்று மக்களை அழைப்பது ஆதாரம் நாப்பத்தி ரெண்டு பதிமூணு தபுராணர் முத்திரி சீன மா தூ நீங்கள் எந்த ஒன்றின்பால் இவர்களை அழைக்கின்றீர்களோ நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் அல்லாவுடைய ஜீனை நிலாட்ட வாருங்கள் என்று அழைக்கும் போது இது முச்சிரிக்கங்களுக்கு பாரமாக இருக்கும் அவர்கள் வரமாட்டார்கள் எனவே இந்த முகமது நபி சல்லாம் செல்லும் அவர்கள் மத்திய மயிலாவில் கொண்டு வந்த கொள்கை என்னவென்றால் அவர்கள் ஒரு கூட்டமாக இருந்தார் சேருபவர்கள் முஸ்லீம்கள் காவிர்கள் எனவே இந்த அடிப்படையில் இன்றைக்கு முஸ்லீம்கள் என்று ஒரு கூட்டம் இருக்கிறது நாங்கள் முஸ்லீம்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் எங்களுடைய அமைப்பு என்னவென்றால் காலங்கள் எமஹத்து அம்மாவுடைய தீனை நிலநாட்டவும் தெரியக்கூடாது என்று இந்த கூட்டத்தில் இதுவரைக்கும் அவர்கள் வந்து தேரவில்லை இதற்கு தெளிவான ஆதாரம் அல்லா ஒருவர் ஹரிசண்டல்லா அவரை நான் உங்களுக்கு ஐந்து விடுதங்கள் ஏவுகிறேன் எந்த ஜமாத்து அறிவார்கள் கொண்டாங்கள் நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் ஒரு கூட்டமாக இருக்க இந்த ஜமாத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் அல் ஜமா இங்கு அதினா வந்திருக்கிறார் இவர்களுக்கு விளக்கப்படுத்துகிறேன் ஒரு கூட்டம் அந்த ஒரு கூட்டம் கூட்டம் ஒரு கூட்டம் அந்த அழித்தை பாதுகாத்து அந்த அமீரத்தை கட்டுப்படுங்கள் ஒரு ஹிஜனா அந்த நாட்டில் இஸ்லாமிய ஒரு ஆட்சி இல்லாத நேரத்தில் நீங்கள் இருக்கும் போது ஒரு இஸ்லாமிய ஆட்சி வந்தால் ஹிஜனத்தை செய்துவிடுங்கள் ஒரு திஹார் அதற்கு பிறகு அல்லாது பாதையில் நீங்கள் முயற்சி சொல்லிவிட்டு அந்த அன் ஜமாத்திலிருந்து ஒருவன் ஒரு ஜான் வரிவாரினால் இஸ்லாமின் உணர்ச்சியே அவன் கருத்தில் இருந்து இஸ்லாமியை கரைந்து விட்டான் என்று சொன்னாரு சொல்லிவிட்டு சொன்னாரு மண் சரா நதியா கொண்டு வந்தது நெருங்கூட்டம் ஒருவர் ஒரு கொள்கை கருத்து வேலை இந்த வகை மட்டும் தான் பின்பற்றுவது விட்டுவிட்டு ஒருவர் வெளியில் இருந்து கொண்டு யாராவது குரல் கொடுத்தார் ஒருவன் ஜிதராஜ அண்ணம் அவன் நரகத்தில் புறவு பட்டன் சாம அவன் பொழுதாயதன் சரியாக சரி ஒரு சாமான் முஸ்லீம் அவன் தனது முஸ்லீம் என்று சொன்னாலும் சரி நரக எனவே அந்த அடிப்படையில் இந்த கூட்டம் என்று நாங்கள் முஸ்லீம்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இந்த ஜமத்தில் கொள்கை ஏற்றி இவர் பகிர்ந்து செய்கிறேன் ஜாகீரியா இந்த கொள்கை ஏற்றி பகர்த்தி செய்கிறதோ அவன் அவருடைய மரணம் ஜாகீயத்தில் வரணும் ஆனால் இப்போது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் அவர்கள் ஜெயலாதி அவர்கள் அந்த ஜமாத்து நாங்கள் தான் இந்தியாவில் ஜார்கண்ட் ஆக புறவர் ஹபீஸ் இந்த கூட்டம் தான் ஜமத்தில் முஸ்லிமேர் அவர் சொன்னால் முன்பு இந்த ஜமாலத்தில் நீங்கள் பிரிஞ்ச போகிற இந்து கொண்டு நீங்கள் முஸ்லீம் கூட்டத்தில் சொல்லுவீர்கள் என்று கேட்டான் நான் இவரை பார்த்து கேட்கிறேன் இந்த ஜமத்தில் முஸ்லிமே நீங்கள நீங்கள் தான் அந்த நிதிமாக கொண்டு வந்து ஜனாத் என்று சொல்லுகிறீர்களா என்றால் நாங்கள் உங்களுடைய கொண்டு தப்படி உங்களுடைய ஜனநாயகத்தில் இருக்கிறார் உங்களுடைய ஜனநாயகத்தில் எங்களுடைய இந்த தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொண்டாங்க உங்களுடைய இந்த கொண்டு ஏற்றுக்கொண்டாங்க எப்படானது முத்துமீன் போன்ற இந்த மொழி பிரிவுகளை முற்றிலுக்கு என்று சொல்லுகிறீர்களா முச்சரிக்கிறீங்களா இந்த குரான் படைக்கு தகுரங்கள் அந்த ஜமாத் உங்களுக்கு உங்களை ஏற்றுக் கொள்ளாதவர்கள் முஸ்லிம் கண்டு சென்று வருங்க இப்போதான் அடுத்த அன்சதம்பம் அல்ல குரானும் சீர்த்து வழங்குகிறார் ஒரு சொல்லைக்கின்ற கூட்டத்தில் சேராமல் இருப்பவர்கள் முஸ்லித்தவர் தகவலான முத்திரிக்கு தீர்ப்பு ஆனால் நீங்கள் அந்த ஜமாயத்தில் முஸ்லிமே நாங்கள் என்று கூறிக்கொண்டு உங்களுடைய அந்த ஜமாதத்தை எதிர்த்தவர்கள் உங்களுடைய பள்ளிகளுக்கு நெருப்பு வைப்பவர்கள் உங்களுடைய சொல்கை ஏற்றுப்பதானவர்களை பார்க்கு நீங்கள் முஸ்லீம்களை தீர்ப்பு வழங்குகிறீர்கள் முஸ்லீம் மூட முஸ்லீம் என்று சொல்லுகிறீர்கள் இவர்கள் குரான் முஸ்லீம்கள் இஸ்லாமத்தில் அப்படி முஸ்லீம்களாக இருந்துதான் எனவே இப்பொழுது நீங்கள் குரானை கொண்டு தீர்ப்பு வழங்கவில்லை ஜெயிலா அவர்கள் இந்த முஸ்லீம் ஜமானத்தில் இந்த ஒரு கொள்கையின்பால் அழைத்துள்ள ஜமாத்தில் சேராமல் இருக்கின்ற காரணத்தில் அவர்கள் முஸ்லீம்களாக இருக்கிறார் முஸ்லீங்க தீர்ப்பு வழங்கவில்லை தொழகை விட்டவன் அல்லாவுடைய தீர்ப்பு அல்லா அல்லாதவனை அரைத்தவன் முஸ்லி அல்லாஹுடைய தீர்ப்பு அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அறுத்து பணியிடுபவன் முஸ்லி அல்லாவுடைய தீர்ப்பு இப்படி இந்த தீர்ப்புகளை வழங்கல் குரான் மதீசை ஒன்றை பின்பற்ற வேண்டும் தீர்ப்பை நீங்கள் வழங்காவிட்டால் ஏன் நவ்யும் அல்லாதீரை கொண்டு எவர் தீர்ப்பு வழங்கவில்லையோ அவர்கள் தாக்குற எனவேலாசையினால் கேட்பது இந்த இந்த ஜமானத்தில் முஸ்லிமேல் இது இந்த கொள்கை பின்பற்று அப்படி என்றால் நீங்கதான் அந்த ஜமாத் என்று சொன்னால் உங்களை தவிர உள்ள மத்த எழுபத்தி ரெண்டு பிரிவுகளும் நரகம் என்று சொல்லுகிறீர்களா என்னடைய மூன்று ஆசிரியம் அதில் ஒன்று துவர்த்தம் எழுபத்தி நரகம் அந்த ஒன்று அன்ஜமாத் அதுதான் ஜமாஹத்துல முஸ்லிமி பிரிவு வருகின்ற பாத்தத்தில் விட்டு ஒழுங்கு என்றார் நான் இவரை பார்த்து கேட்கிறேன் அந்த ஒரு கூட்டம் நீங்கள் இந்த கெட்டினால் அந்த ஒரு கூட்டம் சுரக்கம் செல்லுகின்ற அல் ஜமாத் என்று சொன்னால் மற்ற எழுபத்தி ரெண்டு பிரிவுகளும் என்று சொல்லுகிறீர்களா இல்லை உங்களிடத்தில் அந்த தீர்ப்பு இல்லை எனவே அல்லாஹ் ஆயத்தின்படி குரானை கொண்டு தீர்ப்பு வழங்காதவர்கள் போய் வாகனம் இதுதான் சொல்லி வாகன ஆதாரம் இப்போதுதான் அவர்கள் நேரடியாகவே விஷயத்திற்கு வந்திருக்கிறார் அவர்கள் சொன்ன விஷயத்திற்கு முன்னால் அவர்கள் கேட்டுக்கொண்ட ஊர் பிரச்சனை பத்து நிமிடம் போதாது கேள்விகள் கேட்கிறார் பத்து நிமிடத்துல பதில் சொல்ல முடியாத ஒரு நிலைமை இருக்கிறது அதனால அதை நீட்டித்துக் கொள்வோமா ஒரு விஷயத்திமிடம் என்பது அவர்களுக்கு மாத்திரம் இல்ல அவங்க நிறைய கேள்வி கேட்டா எனக்கும் பதில் சொல்றது பத்து நிமிடம் தான் பத்து நிமிடம் என்பது ரெண்டு தரப்புக்குமே சமமான சாதகத்தையோ பாதகத்தையோ தான் ஏற்படுத்தும் தவிர ஒரு தரப்பான பாதிப்பை ஏற்படுத்தாது அதே போல நிமிடம்னு ஒதுக்குறோண்டு வைங்க அப்ப முப்பது நிமிடத்துல நான் முப்பது நிமிடம் மூணு முடிவம் கேள்வி கேட்பன்ல அப்ப அப்பவும் நேரம் அதிகமா வேணும் நிமிடம் முப்பது நிமிடத்து கேள்விக்கு ஒன்றரை எடுத்துக்கொண்டோமோ அது போதும் தான் ஒப்பந்தத்தை பத்தி நம்ம மறுபடியும் அதை பண்ணக்கூடாது விமர்சனம் பண்ண வேண்டியதுல ஒப்பந்தத்தினுடைய விதிகளை நம்ம ஏற்றுக்கொண்ட பிரகாரம் எவ்வளவு நேரம் ஒதுக்குனாலும் விவகாரம் அவர்கள் ரெண்டே ரெண்டு காரணங்களை சொல்லி நம்மள என்னையே காசு ரெண்டு காரணம் ரெண்டு காரணம் சில ஆதாரங்கள் ஒன்னாவது காரணம் என்னன்னு சொன்னா ஜமாக பையத்து செய்யணும் பையத்து செய்யல சொன்னா அவங்க வந்து காசிர்கள் என்பதற்கு ஆதாரம் இருக்குது அதனாலேயும் காசு இரண்டாவது பாயிண்ட் என்னென்னா எத்தனையோ காசுகள் இருக்கக்கூடியவங்க நீங்க குராபி முஸ்லீம் பிரிக்கிறீங்க காதிர்களை காதிர்களாக நீங்கள் வந்து சொல்லல ஏற்றுக்கொள்ளல அதனால அவ்வா இறக்கிய பிரகாரம் தீர்ப்பு வழங்காததுனால காக்கு அவங்க சொன்ன அந்த ஆதாரம் வந்து ரெண்டு தான் ரெண்டு வாதம் ஆதாரங்கள் சில அதாவது ஒன்னாவது வாதம் நாம பையத்து செய்யல ஒரு முஸ்லீம் ஜமாத்துன்னு நாங்க ஜமாத்து இருக்கிறோம் எங்ககிட்ட பையத்து செய்யல பையத்து செய்வது இஸ்லாத்தினுடைய அளவுகோலா ரசூல் சொல்லி இருக்கிறாங்க அதை நீங்க மீறி இருக்கிறீங்க அதனால குப்ரு ஏனைய ஜமாத்துக்களை நீங்க காக்குற ஆக்களை அதனால நீங்க காக்கு பாயிண்ட் ஒரே நேரத்தில் எடுக்காம ஒன்னு ஒன்னா எடுப்போம் முதலாவது என்ன பையத்து செய்யல ஒரு ஜமாத்துங்கிற கூட்டமைப்புல அந்த ஜமாத்து அதாவது முஸ்லீம் ஜமாத்து என்ற உள்ள அந்த ஜமாத்துல வந்து இணையல அதனால சொல்லி அதற்கு சில ஹதீசுகளை எடுத்து வைச்சாங்க ஒவ்வொரு ஹதீசான் எடுக்கணும் ஆதாரங்களை ஒன்னு ஒன்னா வரிசையா பரிசீலிக்கணும் அதனால எல்லாத்துக்கும் நான் இப்ப சொல்ல மாட்டேன் பதில் அவங்க எடுத்து வச்ச ரெண்டு தலி ரெண்டு வாதத்தில் ஒரு வாதத்தை என்ன மற்றவங்களை காபீர் ஆக்காதது என்ன ஒரு ஜமாதத்துல பைய செய்யாதனால காசி இந்த ரெண்டுல மற்றவங்களை காபீர் ஆக்குறத ரெண்டாவது வச்சிக்கணும் சொல்லுவோம் அத விஷயம் என்ன பையத்து செய்யல அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த ஒரு விஷயத்திற்கு அவர்கள் சில ஆதாரங்கள் சொல்லி இது பல வார்த்தை மாற்றங்களோட பல நூல்கள் இடம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் இந்த ஹதீஸை அவர்கள் முன் வச்சாங்க இதுக்கு என்ன அர்த்தம் யாருடைய கழுத்திலே பையத்து இல்லையோ கழுத்திலே இலக்கியமா சொல்லப்படுறது அர்த்தம் உங்களுக்கு அவர் வந்து அந்த நிலையில இறந்து விட்டாரையான மரணம் ஜாகிலியத்தான மரணம் அறியாமை காலத்து மரணம் என்று ஒரு ஹதீஷ் வந்திருக்கிறது அந்த ஹதீஷின் அடிப்படையில் உங்கள்கிட்ட அந்த பையத்து இல்லை அவர் சொல்லக்கூடிய வாதம் எல்லாம் கவனிங்க ஒரு ஹதீஸ் அவர் எடுத்து வச்சிருக்காரு பல ஹதீஸ ஒரு ஹதீச எடுத்துக்கிறேன் இன்னொரு ஹதி அசம் எடுத்துக்கொள்வேன் கௌசல் ஆகணும் அதற்காகத்தான் இந்த ஒரு ஹதிசை நான் எடுத்துக்கொண்டு சில கேள்விகள் இவ அதாவது யாருடைய கழுத்திலே பையத்து இல்லையோ அவன்யத்தான மூச்சை தான் அடைகிறான் அப்படிங்கிறத நதிசலர்வாக சொன்னவர்கள் சொன்னதாக சொல்கிறீர்கள் நபிசல்லா அலே செல்லம் அவர்களிடத்தில் இதை நீங்களே நேரடியாக கேட்டீர்களா அல்லது வேறு ஏதேனும் வழிகளில் இதை அறிந்து கொண்டீர்களா இதை நபிசல்ல நீங்களாகவே நபிசல்ல கேட்டீங்களா அல்லது வேற ஏதாவது ஆட்கள் சொல்லி போய் அப்படி அறிந்து கொண்டீர்களா வேற வேற ஆட்கள் மூலமாகத்தான் இதை நீங்கள் அறிந்தீர்கள் என்று சொன்னால் அந்த வேற வேற ஆட்கள் எல்லாம் இந்த மாதிரி பையத்து செய்திருந்தாரது நிராகரித்து இருந்தார ம்ையாட்டி காசு அறிவிக்கிறாங்களோ யார் பையத்து செய்யலன்னா ஜாகிலியத்தானு சொல்றாங்களோ அந்த செய்தியை சொல்லக்கூடிய அறிவிப்பாளர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் அது யாருன்னா போடணும் அந்த அறிவிப்பாளர்கள் ஒவ்வொருவருமே தியூரான முஸ்லீமாக இருந்தார்கள் அவங்க அளவுகோல் படி எந்த அளவு போல செய்யணும் இல்லையா அவங்களெல்லாம் ஒவ்வொரு ஜமாத்துல செய்து அந்த ஜமாத்துடைய அமீரப்பை பார்த்து அவருக்கு முன்னிலையில் முஸ்லிமின் இருந்திருக்கும் அப்போ அப்போ ஒரு ஜமாத்து முஸ்லிமீன் இருந்து அந்த ஜமாத்து முஸ்லிமீன்ல அப்படிப்பட்டவர்கள் வழியாக இதனை நீங்கள் அறிந்து கொண்டீர்களா இதனை நீங்கள் அறிந்து கொண்டீர்களா அல்லது நீங்களே நபிசலா அலிசல்லாம் அவர்கள் கூட நேரடியாக கேட்டீர்களா நேரடியா கேட்கணும் சொல்ல மாட்டீங்க அப்படியானால் இதை அறிந்து கொண்ட விதம் எப்படி இது எங்களுக்கு தெளிவுபடுத்தணும் அல்லது சாவிர் அறிவித்தாலும் எடுத்துக்கொள்ளுவோம் ஒரு புதுவாதம் சொன்னால் அதுக்கு பதில் தனியா பார்க்கணும் இப்ப நம்ம கேட்கறதுன்னா இப்ப முஸ்லீம் ஆனவர்கள் தானே அவ்வளவு வேறு என்பதை நீங்க ப்ரூவ் பண்ணணும் அவர்கள் முஸ்லீம்னு புரூவ் பண்ணாத வகையில உங்க கருத்து பிரகாரம் இந்த மாதத்தின் பிரகாரம் அவர்களும் ஒரு ஜமாத்தில் முஸ்லீமின்ல இணைந்து வையத்து செய்து அவர்களும் ஒரு முஸ்லீம் ஜமாத்தில் அங்கமாக இருந்தார்களா என்பதை முதலிலே தெளிவாக சந்தேகத்திற்கு இடம் இல்லாமல் புரிவு செய்துவிட்டால் அப்ப முஸ்லீம் ஜமாத் வழியாக இது வந்ததுனால அது நபி சொன்னது உண்மதாண்டு நீ ஏற்றுக்கொள்ளலாம் அங்கேயே முஸ்லீம் ஜமாத்தில சந்தேகத்துக்குரியாவில் இருந்தால் வையத்து செய்யாதவர்கள் இருந்தால் அப்படிப்பட்டவர்கள் செய்தார்களா செய்யலையா அறியப்படாதவர்கள் இருந்தால் இதை நீங்க எடுத்து வைப்பதற்கு உங்களுக்கு அதுக்கு அருகதே கிடையாது உங்க நடப்புக்கு கிடையாது ஒரு சரத்தாக்கல நாங்க எடுத்து வைக்க முடியும் நீங்க அதை எடுத்து வைக்கவே முடியாது ஆக இதற்கு அவர்கள் பதில் சொல்லணும் அடுத்தபடியாக அந்த ஹதீசு சொல்றதா இருந்தால் ஒரு நபித்தோடர் பெயர் வரும் அவர் நபிசல்லாச கேட்டதாக சொல்லப்படும் அவரிடமிருந்து இன்னொருவர் கேட்டதாக சொல்லப்படும் அவரிடமிருந்து இன்னொருத்தர் கேட்டதாக வரும் அவரிடமிருந்து இன்னொருத்தர் கேட்டதாக வரும் கடைசியா நூலாசிரியர் புகாரியோ முஸ்லிமோ அவர் வந்து நான் கேட்டேன் அல்லது எனக்கு முடிவு அடையும் இதுல இந்த ஆட்சி எல்லாம் நெசமா இருந்தாங்களா யாரு இவனு உமருங்கிற ஒரு ஆளு நாகுற ஒரு ஆளுவன் அதிக ஒரு ஆளு இவங்க நெசமா இருந்தாங்களா இல்லையா இருந்தாங்கன்னா இருந்தாங்கன்னு எதை வச்சு முடிவு பண்ணீங்க இது எல்லாம் தெளிவுபடுத்தணும் சில கவுண்டர் தான் இந்த ஹதீஸுக்கு பதில் தனியா நான் சொல்லுவேன் இந்த ஹதீஸுக்கு அது அல்ல அடுத்தம் என்பதை நான் வேற சில சான்றுகளை வைத்து தெளிவா நான் நிரூபிப்பேன் இப்ப நான் கேட்கிறேன் தெரியுமா இந்த ஹதீஸை அவங்க எடுத்து வச்சிருக்காங்க தங்களுடைய வாதங்களுக்கு பையத்து செய்யலையோ அவன் காசு எடுத்து வச்சுட்டாங்க இது ஹதீஸ் தானா எப்படி அறிந்தீர்கள் அவர்கள் எல்லாம் பயிற்சி செய்தார்களா முஸ்லீமா அப்படிப்பட்ட பாத்திரங்கள் உண்மையில வாழ்ந்தார்களா வாழ்ந்தார்கள் என்றால் எதிரடிப்படையில் விளங்கிக் கொண்டீர்கள் இதையெல்லாம் தெளிவுபடுத்தின பிறகு அந்த ஹதீஸிலேயே மறுதவண்டர் இருந்தால் செய்வோம் இல்லாட்டி மறுவள செஞ்சி நிறைய அள்ளி போட்டுக்கூடாது வாதங்களை நல்ல கவனத்தை வச்சு கொள்ளுங்க இதுக்கு ஒரு நமக்கு தீர்வு வரணும்னு சொன்னா உன்னை எடுத்து வைக்கணும் அதுக்கு என்ன அறுத்தோம்னு தெளிவு ஆகி அந்த ஹதீஸ் எங்களுக்கு சாதகமா பாதகமா அந்த ஹதி உங்களுக்கு சாதகமா பாதகமான தெளிவாக்கிட்டு அடுத்த ஹதி எடுத்துக்கிட்ட இந்த மாதிரி போனாதான் பிரச்சனைக்கு ஒரு முடிவு வருமே வரிசையா ஆராய்வதற்காக எடுத்து வைத்த ஒரு ஹபீஸை மாத்திரம் நான் சொல்லி அதுல என்னுடைய சில சந்தேகங்களை ஆட்சேபனைகளை எழுப்பி இருக்கிறேன் அதற்கு அவர்கள் சொன்ன பிறகு அதுல மேற்கொண்டு மறுபடியும் ஆட்சேபனை இருக்குமே ஆனால் அதையும் எழுப்புவோம் அதுல ஆட்சேபனை மறுபடியும் இல்லை சொன்னா அதுக்கு நாங்க சத்தின் அப்படையில அப்படி போனால்தான் முடிவு வரும் தலைவங்க நாங்க மூணு ஆதாரங்களே காட்டணும் ஒன்னு நாப்பத்தி ரெண்டு பையேற்று என்ன இந்த இஸ்லாட்டை சொல்லுகின்ற கூட்டம் குருகூர் உலகத்திலே இருக்கும் பின்பற்றுவேன் என்று சொல்லுகின்ற நுழைந்து பையற்ற செய்வேன் இது அவர்களும் ஏற்று கையத்து அந்த ஒரு கொள்கையை சொல்லுகின்ற அந்த ஒரு கூட்டத்தில் போய் நுழைந்து கொள்வார் நான் இதில் ஏற்றுக்கொண்டேன் இந்த தலைவரை ஏற்றுக்கொண்டேன் ஒருவர் இப்ப ஜெக்கில போய் அந்த சமாதி மதனி அவ சொல்லுறார் நான் இந்த ஜமாதத்தில் சேருகிறேன் இப்ப பையத்தை செய்து விட்டார் இதுதான் பையர் இந்த பையத்தை செய்த வெளியிட போனால் மொருத்தர் இஸ்லாம் இதுதான் இப்ப இதற்கு நாங்க ஆதாரம் காட்டினோம் ஒன்று நாப்பத்தி ரெண்டு பதிமூணு இந்த ஜமாதிருந்து வெளியிட பையத்தை உள்ளுக்கு நுழைந்தவர் பையத்தை செய்து வந்து விட்டார் முஸ்லீம் ஆகிவிட்டார் ரசூல்ல இந்த மார்க்கெட்டில் செல்லும் போது ஒரு சகாதி கோய் முத்த உபாய் நுழைஞ்சா இந்த வெளியில போனாத்தா போயிட்டார் இதுதான் இப்ப மையத்தை முறுக்கிட்டார் இப்ப இது ஒரு இரண்டாவது ஆதார் அவங்க காட்டின இந்த பையத்துக்கு ரசூல்லா சொன்ன ஐந்து விடயங்களை ஏவுகிறேன் இப்ப இந்த ஐந்து விடயங்கள் அவரால் செஞ்சேன் ஜமாத்துக்குள்ள நுழைந்தா பையத்தை செய்து விட்டார் இந்த ஜமானத்தில் பிறகு அவர் போனால் இஸ்லாமத்தின் வலயத்தை அவன் முஸ்லீம் இல்லை என்பதுதான் எங்களுடைய மூன்று ஆதாரங்களை வைத்தோம் இப்போ அவர்கள் கேட்கிறார்கள் அல்ல அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அவருடைய கேள்வி எ உடன்படிக்கைக்கு முறம் நாங்கள் பேசிக்கொண்டோம் எங்களுடைய வாதங்களுக்கு மட்டுமே ஆதாரமாக வைக்க வேண்டும் வேற எந்த ஒரு ஒன்றையும் ஆதாரமாக வைக்க முடியாது அப் அலுபா அடுத்தது ஆதாரம் இல்லை இப்போது அவர்கள் நீங்கள் கேட்கிறார்கள் அறிவித்தவர்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அவர்களில் இருந்து முஸ்லீம் வரைக்கும் ஐந்து பேர்கள் இவர்கள் கேட்கிறார்கள் இவர்கள் பைர்த்தி செய்திருந்தார்களாயிரம் நான் இவரிடத்தில் கேட்கிறேன் நீங்கள் கேட்கின்ற கேள்வி சரியா இந்த கேள்வி நியாயமா இந்த அபீசில் வருகிறது பைர்த்தி செய்யாதவன் காதல் பைத்தி செய்யாதவன் என்று வந்தால் நபியுடைய தாதத்தில் இந்த பைத்தி செய்து நபியுடைய ஜமாத்தில் நுழையாமல் இருந்த ஒருவரை நபி அவர்கள் முஸ்லீம்கள் என்று சொன்னதற்கு நீங்கள் ஆதாரம் காட்ட வேண்டும் குரான் பின்னாவில் இருந்து உதாரணமாக அபு உரை அவர்கள் நபி உடைய அந்த ஜமாத்தில் பைத்தி செய்து நுழையவில்லை ஆனால் அவர்களுக்கு நபி அவர்கள் அவர்களை கண்டார் அஸ்லாம் வலைக்கும் யா அபா உரை அவர்கள் சொன்னார் இவர் பையர்த்தி செய்தாரா இல்லையா எனக்கு அவரை பற்றி தேவையில்லை இவர் யார் இவர் எந்த காலத்தில் உள்ளவர் இவர் பையர்த்தி செய்தாரா இல்லையா என்பது நமக்கு வரக்கலை இல்லை இந்த குரான் ஹதீட்டில் வருகிறது பைன் ஒருவர் இருக்கிறார் ஒரு காவியானி இந்த காவியானி களிமா சொல்லி இருக்கிறாரா என்று ஒருவர் கேட்டால் தேவையில்லை நீங்கள் இப்போது குரான் சின்னாவில் இருந்து காட்ட வேண்டும் அவர்கள் வபாத்தாகுவதற்கு முன்னால் நபி சலா வரைவசல்ல ஒருவர் இருந்தார் பையத்த அந்த ஜமானத்தில் அந்த கொள்கையை ஏற்காமல் ஒருவர் இருந்தால் அவர் முஸ்லீம் நீங்கள் காட்டுங்கள் காட்ட முடியாது ஆனால் இந்த பையத்து என்பது எப்படி ஒருவர் நேரடியாக வந்து பையன் செய்வார் ஒருவர் சொல்லிவிடுகிறார் நீங்கள் போய் முகம்மது இடத்தில் சொல்லுங்கள் நான் இந்த ஜமாஅத்தில் நுழைந்து விட்டேன் இந்த அல் ஜமாத் இந்த ஜமாத் முஸ்லிம் எனும் நுழைந்து விட்டேன் என்று சொல்லுங்கள் என்று சொன்னால் அவர் முஸ்லிம் பயத்து செய்தார் நுழைந்து விட்டேன் என்று சொல்லுங்கள் இப்படி இல்லாமல் ஒருவர் தனியை உட்கார்ந்து ஓடி இருந்தால் நமக்கு தெரியாத முஸ்லீம் மண்டல் இதே போன்று இன்றைக்கு சி ஜெயலுலா தீன் அவர்கள் இந்த இஸ்லாத்தில் வருவதாக இருந்தால் இந்த முஸ்லீம் ஜமாத்தாக எங்களில் ஒரு வந்து அவர்கள் இந்த கரிமாவை சொல்ல இந்த கனிமாதை சொல்லாத வரையில் அவர்கள் கையேற்று செய்யவில்லை இது எப்படி என்றால் ஒரு காதி யானி இருக்கிறார் இந்த காதி யானை இவர்களும் கனிமா சொல்லிக் கொண்டிருக்கிறார் இருந்தால் இவர்களிடத்தில் நான் இந்த கொள்கையை விட்டு விட்டேன் உங்களுடைய ஜமானத்தில் சேர்ந்து விட்டேன் என்று அவர் சொல்ல வேண்டும் இதே போன்று ஒரு ஒரு ஹிந்து ஒருவர் கனிம சொன்னான் சரிவரார் இவர்களிடத்தில் நன்றி சொல்ல வேண்டும் இதே இஸ்லாம் நாங்கள் ஒரு கொள்கையை சொல்லுகின்ற அல் ஜமா எழுபத்தி மூன்று கூட்டத்தில் என்று சொன்ன அந்த ஒரு கூட்டம் அது மட்டும்தான் முஸ்லீம் கூட்டம் அந்த முஸ்லீம் கூட்டத்தில் வந்து ஒருவர் பை எட்டு செய்ய வேண்டும் அப்படி ஒருவருக்கு வர சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்றால் அவர் சொல்லிவிட வேண்டும் ஒருவரிடத்தில் இந்த அடிப்படையில் ஓய்வு என்று ஒருவர் இருந்தார் அவர்கள் நபி அவர்களை சந்திக்கவில்லை ஆனால் அவர்கள் பையிருக்கிறார் என்று நபி அவர்களுக்கு வழி மூலம் அறிவிக்கப்பட்டது இதேபோன்று நீங்கள் பாருங்கள் செய்யவில்லை அறிவிக்கப்பட்டது என்றால் பின்னால் தான் இவரும் பையத்து செய்திருக்கிறார் என்பது நதி அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது உடனே அழைத்து தெரிவித்தார் ஆனால் இந்த நதி அவர்களுக்கு வந்து வருவதற்கு முன்னால் எந்த ஒரு சகாபியும் இந்த நஜாசி மன்னரே முஸ்லீம் என்று நினைக்கவில்லை அவர்கள் சலாம் சொல்லவில்லை அவர்களுக்கு தெரியாது இவர் மையத்தை செய்தார் ஆனால் ரவி அவர்களுக்கு வங்கி மூலம் அறிவிக்கப்பட்ட எனவே இந்த இப்போது அவர்கள் கேட்ட இந்த கேள்வி இந்த அறிவிப்பாளர் பட்டியலில் இருக்கின்றவர்கள் பயிற்சி செய்தார்களா இல்லையா என்பது தேவையில்லை உதாரணம் சொல்லுகிறேன் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் தொழுகையை விட்டுவிட்டு இருப்பவனை பார்த்து நான் காதிரண்டு சொல்லுகிறேன் இந்த ஹதீசை அடிப்படை ஆவாய் மன்தரக்கலாத பக்கத்து கபர் பகதாட்சிரை விட்டுவிட்டு இருக்கின்றவன் என்னிடத்தில் வந்து கேட்கிறான் நீ என்னை காதிரி சொல்லுகிறாய் தொழுகை விட்டதற்காக என்ன ஆதாரம் என்னால் காட்ட முடியுமா அவர் சொல்லுறா என்னாவிட்டா எனக்கல்ல எனக்கு ஹதீஸ் நதியுடைய வகை வந்திருக்கிற தொழுகை விட்டவன் காது நான் உன்னை காதிலிருந்து சொல்லுகிறேன் புகாரி சொல்லுவார்களா இல்லையே போய் காட்டுக்கொள் ஆனால் நீ நிரூபிக்க வேண்டும் அவரது நீ நிரூபித்து அவர்கள் தொழுகை விட்டவன் காதிரை பதிவு செய்துவிட்டு எப்படி சொல்லாமல் இருப்பார்கள் அப்படி ஒரு கால் இருந்தாலும் பிரச்சினை இவர்களுடைய இந்த கித்தாபுடைய எழுதியிருக்கிறார்கள் ஒரு காதில் ஒரு அதிசை அறிவித்தால் ஏற்றுக்கொள்ள அந்த சப்ஜெக்ட் வரவில்லை எனவே புகாரியை பத்தி எனக்கு தேவையில்லை இந்த அடிப்படையில் பையத்து செய்யாதவன் அவர்கள் பையத்து செய்யாதவன் காஃபிர் என்று இந்த பைத்து செய்த ஜமாத் இருந்து வெளியேறினால் முருக்க சென்று வந்திருக்கிறது எனவே ஸ்ரீ ஜெயலலிதா அவர்கள் இதுவரைக்கும் இந்த ஒரு கொள்கையை சொல்லுகின்ற இந்த அல் ஜமாத் ஜமாத்தில் முஸ்லீம் என்ற இந்த ஒரு கூட்டத்தில் சேரவில்லை எனவே அவர்களை நாங்கள் என்று சொல்லுகிறோம் அவர்கள் தான் என்று சொன்னால் நான் அவர்களிடத்தில் உங்களிடத்தில் வந்து பையாமல் இந்த ஹதீஸின் படி எனவே புரான் ஹதீஸில் இவர்கள் ஆதாரம் காட்ட வேண்டும் நபி அவருடைய காலத்தில் இருந்த அந்த சகாபாக்களில் ஒருவர் பையத்து செய்யாமல் இருந்தார் அவர் முஸ்லிம் நபி அவர்கள் இருக்கிறார்கள் எடுத்து எப்படி அதனுடைய உண்மையான நிலை என்னங்கிறத நாம வெளிப்படுத்துவோம் இப்ப கேட்ட கேள்விக்கு வருவோம் அதாவது நாம் அந்த ஒரு கேள்வி கேட்கணும் இல்லையா இந்த ஹதீஸ் சொல்றீங்க எல்லாம் பையத்து செய்தார்களான்னு ஒரு கொஸ்டினே இந்த கேள்விய உடன்படிக்கைக்கு மாற்றமானது அப்படின்னு அதுக்கு சொன்ன பதில் கவனத்துல வச்சுக்கிறேங்க அவங்க ஆயிரம் சொன்னாலும் சரி இந்த ஒன்னு சீராத வரைக்கும் நான் அடுத்தவே மாட்டேன் அவங்க எத்தனை கேள்விகளை கேட்டாலும் சரி இந்த ஒரு ஹதீஸ் என்னன்னு முடிச்சிட்டு அடுத்த ஹதீஸ் அதுல எத்தனை லட்சம் கேள்வி கேட்கணும் இந்த ஹதீஸ் இருக்கும்போதே அவங்க காசுல இருந்து நினைக்க கூடாது அது ஹதீஸ் எடுத்து அதையே அலசணும் அதுக்கப்புறம் சொல்லக்கூடியவர் பையன் செஞ்சாரா இல்லையா எனக்கு அக்கறை இல்ல இப்ப கேள்வி என்ன உங்களுக்கு விளங்குதா உங்களுக்கு சொல்றாங்க முஸ்லிமான சொல்றாங்களே பையாதம் அறிவிப்பவர் அதில் பிரச்சனைகள் தெரியுமா நபீசனே சொல்லும் சொன்னார்கள் என்று அந்த வாசகம் இருக்குது சொன்னதாக யார் சொல்லுகிறாரோ அவர் பையத்து செய்தாரா அவருக்கு அடுத்தவர் செய்தாரா அடுத்தவர் அடுத்தவர் அடுத்தவர் அடுத்தவர் செய்தாரா ஒருவர் உங்க கருத்து பிரகாரம் காதில் இதை அறிவிக்கிறார் காதில் அறிவித்தால் சொன்னாங்க நாங்க சொல்லுவோம் நீங்களா பண்ணிக்கிட்டீங்க அப்ப இந்த ஆட்களை பத்தி நான் கவலை இல்லமா எப்படி சொன்னாங்கன்னு ப்ரூவ் பண்ணீங்க நாங்க எங்களுக்கு வச்சுக்கிற அளவு வேற இது குபராக்க மாட்டோம் நீங்க என்ன அளவுங்க பையத்து செய்யலன்னா காதல் இருக்கிறீங்க அப்ப சொல்றாங்க யாராவது எல்லாருமே ஒரு காதலாகவே இருந்தா அப்ப காதிர்கள் அறிவிக்க கூடியது பொய்யா இருக்கலாம் தானே நபி சொல்ல சொல்லாத ஒன்றை சொன்னதாக இட்டுக்கடி சொல்லிருக்கலாம் வந்து சு என்று சுமையான போகுனால் அது நபிசல் லாஹிசெல்லா உங்களுக்கு எப்படி தெரியும் இல்ல சொன்னா முஸ்லீம் முஸ்லீமின் எது அதுக்குரிய அமீர் யார் சொல்லப்படுத்த வேணாமா அதுக்கடுத்து இருந்தவர் அந்த பாதி விட்டுறாங்க வேற அர்த்தம் வரும் கிளப்ப முடியாது முதல்ல உங்க வாத பிரகாரம் தொண்ணூத்தி ஐந்து சதவீதமான ஹதீஸுகள் ஹதீசுகள் இல்லாமதும் ஏன் முஸ்லீம் ஒருத்தரும் பைய செய்யல ஹபீசே இல்லாம போயிடுறது தொண்ணூத்தி அஞ்சு சதவீதமான ஹபீசுகள்ல அந்த ராவிகள் காலத்துல ஒரு முஸ்லீம் ஜெமாத பண்ணணும் அவங்க முஸ்லீம் ஜெமாதராஜா புராணம் மட்டும் பேச முடியாது அதனாலதான் நாங்க சொல்றது அந்த ஹபீசுக்கு மாற்றமா நடந்தாரா இல்லையாங்கறது அது ஹபீசா இல்லவா அதை நாங்க ப்ரூவ் பண்றதுக்கு அளவுகள் வேற எப்படி பண்ணணும் அவ்வளவு பேரும் வையத்து செய்தவர்கள் தான் இருப்பாங்க ஏத்துக்க முடியாது அவங்க முஸ்லீம் ஒத்துக்கிட்டா தான் நபிசுல்லா சொன்ன முஸ்லீமுட எரிவாயத்து வேற வேற தகுதி எல்லாம் இருக்கான்னு பார்த்து ஹரீஸ் ஏத்துக்கிறான் அதை அறிவித்தவர்கள் யாராவது ஒரு முஸ்லீம் அல்லாதவோ அல்ல நாலஞ்சு முஸ்லீம் இல்லாதவர்களோ இடம்பெறுவார்களே ஆனால் அவர் பைய செஞ்சாரா அவர் பைய செஞ்ச காட்ட முடியும் யார்த்தை பைய செஞ்சாரு கேட்டா வேறும் வரைக்கும் யாரை செஞ்சாங்க அவர் ஜமாத்த இருந்தாரா வழியாகத்தான் என்று யாருந்து இதனுடைய அடிப்படை விதிக்கு மாற்றமானது ஒரு விஷயத்தை ஒவ்வொருவரும் தாங்கள் வைத்திருக்கிற அளவுகோல் வைத்து நாங்க சொன்னாலும் எங்களுடைய அளவுகோள்ல நீங்க சொன்னாலும் நீங்கள் வைத்திருக்கிற ஒரு அளவுகோல் உரைகள்ல உரத்தி அதுங்க அப்புறம் எடுத்துருவீங்கன்னு கேட்டுக் கொள்கிறேன் அது வேற சில கேள்விகள் நீங்க சொல்லுவேன் அதே வழி வாதம் பையத்து செய்யாதவன் பையத்து செய்யாதவன் காபீர் என்று குரான் சொல்றது அந்த நாற்பத்தி ரெண்டு பதிமூணு இப்ப இவன் இந்த பையத்து ஒரு கிறிஸ்தவன் இன்றைக்கு வந்து இவருட் ஜெயலலாசியின் அவர்களிடத்துல இந்த நூத்தி பதினாலு எடுத்து இந்த ஒவ்வொரு ஆயத்துக்கும் அறிவிப்பாளர் பட்டியல் கா என்னைக்குரான் ஹதீஸ் அல்லா தால குரானுடையோ நாங்கள் இந்த குரான் ஹதீஸ் இன்றைக்கு வைத்திருக்கிறோம் நாங்கள் பாதுகாப்போம் அல்லா குரான் ஹதீஸை பாதுகாத்து தந்திருக்கிறான் இப்ப கேள்வி முதலாவது இரண்டாவது இந்த ஹதீஸ் முஸ்லீமில் வருகிறது நான் இவர்களிடத்தில் கேட்கிறேன் நீங்கள் இது என்று பார்க்கலாம் இந்த உள்ள உலகமும் முழு உலக மக்களும் ஏற்றுக் கொண்டது இந்த முஸ்லீமில் இருக்கின்ற இது நதியுடைய நான் கேட்கிறேன் பையசி செய்யாதவன் அந்த மையத்தை முறைத்தவன் இஸ்லாமின் இந்த நாற்பத்தி இரண்டு பதிமூன்றில் அந்த ஜமாயத்தில் சேராதவன் முச்சிரி பையாத இப்போது இதை ஏற்றுக்கொண்டது என்பது இரண்டாவது இது ஹதீஸா இல்லையா நீங்கள் அல்லாவின் மீது ஆணையிட்டு அல்லாவின் மீது சத்தியமாக இது ஹதீஸ் இல்லை என்று சொல்லுங்கள் பார்க்கலாம் முஸ்லீமில் இந்த ஹதீர் எனவே குரான் ஹபீசில் தெளிவாக இருக்கிறது பையசி செய்யாதவன் காதல் இந்த அடிப்படையில் தான் சொல்லுகிறோம் நீங்க காட்டுங்கள் பையாதவன் முஸ்லீம் என்பது குரான் ஹதீஸ் கொண்டு வரக்கூடிய ஆதாரத்தை இருக்கின்ற அறவைப் பாடல் பட்டியல் இவர்கள் பயிற்சி செய்தார்கள் இதை நிரூபிப்பதற்கு நான் போக முடியும் போக மாட்டேன் ஏனென்றால் போனால் நான் ஒப்பந்தத்தை மீறியவனாக ஒப்பந்த நாங்கள் எந்தான் வைக்கப்பட வேண்டும் என்று ஒப்பந்தத்தில் மையத்து செய்யாதவன் மையத்தை முறித்தவன் காவிரத்துக்கு ஆதாரத்தை நிரூபிப்பதற்கு நிரூபிப்பதற்கு நான் வந்தான் அறிவிப்பாளர் பட்டியலிலே வருகின்ற ஒருவர் பயிற்சி செய்தாரா இல்லையா என்பது நிரூபிக்க வந்தால் நான் சின்னாவை விட்டு வெளியில் போய்விடுகிறேன் கொள்கை குரான் ஹதீஸ் மட்டும்தான் எனவே இந்த ஒரு ஹதீஸ் இது ஹதீஸ் இல்லையா அவர்களுக்கு நான் சொல்லுகிறேன் நீங்கள் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் இந்த திருத்தாக்கள் இந்த பிரிவினை வாய்கள் எழுதி வைத்திருக்கின்ற புத்தகங்களை எடுத்து பாருங்கள் இந்த குரானில் எட்டி பார்த்திருக்கிறதா இந்த எழு தெரியுமா என்று அவர்கள் நாங்கள் அழித்து விட்டு நாங்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் நாங்கள் கூறுகிறோம் இந்த குரான் அதிசை தவிர இந்த திருத்தம் திருவினைவாதிகளுடைய கிட்டாபுகளை நீங்கள் எடுத்தால் நிச்சயமாக வழிகடுவீர்கள் நீங்கள் வழிகு காரணம் இல்லை நீங்கள் இப்படி வலிபட்டீர்கள் குரான் குரான் சொல்லாம் இது ஹதீஸ் நான் அல்லாவின் மீது ஆணையிட்டு கூறுகிறேன் வன்வாகி வன்வாகி வல்வாஹி இந்த ஹதீஸ் மண் மாற்ற வலைப்பதி உனக்கு பையட்டு செய்யாதவன் காதல் பையத்தை முடித்தவர் சொல்லுகிறேன் அல்லாவுடைய வகி என்ன என்று சொல்லுங்கள் சொல்லுங்கள் நிரூபிக்க வேண்டும் நீங்கள் குரான் சின்னாவை விட்டு வெளியில் போகக்கூடாது எனவே இந்த பயத்து செய்யாதவர்கள் என்பதற்கு நாம் குரான் பயின்ற நிலைநாட்டுவது வரியை மட்டும் பின்பற்ற வேண்டும் என்ற கொள்கையை சொல்லுகின்ற ஒரு கூட்டம் இருக்கும் அல் ஜமாத் எழுபத்தி ரெண்டு நரகம் அந்த அல் ஜமாத் ஜமாத்தில் முஸ்லிமில் போய் சேர வேண்டும் நபி சொன்ன பாத்தின் சிறக்கக்குள்ள இந்த முழு பிரிவுகளை விட்டு ஒழுங்கிவிட்ல எனவே இந்த ஜமாத்தில் அவர்கள் எனவே அவர்கள் முஸ்லீம்கள் என்று கூறுகிறோம் இவர்கள் கேட்கின்ற கேடையைக்கு நான் என்றால் குரான் சுண்ணாவை விட்டு வெளியில் போக வேண்டும் எனவே அவர்கள் இது ஹதீஸ் இல்லை என்று நிறுவி கேட்டோம் அதாவது வகி இல்லை இது சுண்ணா இல்லை என்று நிதி என்று பார்க்கலாம் ஒப்பந்தப்படி குரான் மட்டுமே அதாவது பாருங்கள் குரான் மட்டுமே ஆதாரங்களாக முன்வைக்கப்பட வேண்டும் இப்ப நான் இந்த ராவிதவர இவர் பயிற்சி செய்தவர் இல்லை என்று நிரூபிக்கின்ற தாரிய வரலாற்றுக்கு போனோம் இந்த வரலாறு இஸ்லாமிய நாம சொல்றேன் வரலாற்றை ஒருவன் பின்பற்றினால் காதல் வரலாற்று ஒருவன் பின்பற்றினால் முக்கிரை சுபகாரில் எழுதி வைத்திருக்கிற எழுதி வைத்திருக்கிறார்கள் குரான் இல்லை வரலாற்றில் எழுதி வைத்திருக்கிறார்கள் சாஹி அவர்கள் மகதாதுக்கு போனதும் குருவத்து ஓகாமல் கையை இப்படி கட்டிக் கொண்டு சொன்னார்களா ஏனென்று காட்டவுடன் அபிஹனிவா இந்த கபிலே அடங்கப்பட்டிருக்கிற அபுஹனிவாவுக்கு கனியப்படுத்த நான் செய்வேன் என்றாராம் இந்த வரலாறு எடுக்கலாமா இவர்களை இந்த வரலாற்றை எடுத்து வைத்திருக்க ஒரு குடிகாரன் அதிசயத்த நாள் எடுக்கலாம் ஒரு வெளி பிடித்தவன் ஒருவன் போதையில் வருகிறான் வெளியிருக்க நாங்கள் சொல்லுகிறோம் வரலாறு இஸ்லாம் அல்ல குரான் எனவே வையத்தை செய்யாதவன் காபீர் பையத்தை முடித்தவன் காபீர் இந்த இது வகி நாங்கள் மூன்று ஆதரம் காட்டணும் இது வகி இல்லை என்பதை நீங்கள் பாட்டு மறுபடியும் இடமே கிடையாது ஒப்பந்தத்தை படித்தாங்களே இஸ்லாமி பேசுனாங்களாம் குரான் சொன்ன அடிப்படையில் உரசுவதற்கு அதை பேசலாம் சொல்லிட்டே இருக்கணும் குரான் சொல்ல முகமதியா இருக்கிறது அபலிக் பட்டியல் இந்த நாட்டில இருக்கிறது என்பது குரான் வச்சுமா அது சரியான அடிப்படையில பேசிக்கிற குரான் சுனாக்கிற வேற ஒன்றும் பேசக்கூடாதுன்னு சொல்லப்படல ஒரு விஷயத்தை நிலைநாட்டுவதற்கு அடிப்படையாக குரான் இருக்க ஒரு விஷயத்தை நிலைநாட்டுறதுக்கு ஆதாரமாக சத்தியமன்றக்குள்ளதான் சத்தியம் தனியா பண்ணுவோம் சத்தியம் வேண்டியது ஒரே சத்தியம் அடிச்சுட்டு போய் அதுக்குவாதம் மக்களை கூட்டியது வந்து சத்தியம் ரெண்டு பேரும் சத்தியம் பண்ணிட்டா உண்மை இருக்கோம் ரெண்டு பேரும் சத்தியம் பண்ணிட்டு போறதுங்க கூட்டல்களை முன் வைத்து மக்கள் குழம்பி போய் இருக்கிறார்களே அவர்கள் சிந்திப்பதற்கு தானே இந்த ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் சத்தியம் பண்றது முன்பாக அதெல்லாம் அதுக்கு ரெடி இல்லை நாங்க இருக்கிறோம் சந்திப்போம் எதுக்கு இருந்தாலும் ஆனா இப்ப பேசுவது முனாக பேசுவது விவாதம் விவாதம் என்றால் என்ன கேட்கக்கூடிய மக்களுக்கு சத்தியம் தெளிவா புரியணும் ஒவ்வொரு கேள்விக்கும் எதிர்ப்பாங்க ஒரு கிறிஸ்தவர் வந்து எப்படி கண்டுபிடிச்சி அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவார் அழகா சொல்லுவோன்னு நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய நாங்கள் முஸ்லீம்கள் என்று நம்ப கூடிய நாங்கள் நல்லடியார்கள் என்று நம்ப கூடியவர்களால் ஏதோ வித்து எங்களுக்கு எங்களுக்கே தெரியாத அப்படின்னு சொல்ல முடியும் இந்த குரானை ஏத்துக்கிறதுல கூட உங்களுக்கு முடியாது இந்த குறான உங்களுக்கு யார் குரான் சொன்னது குரானை சொல்லக்கூடிய வருஷம் எடுத்து பார்த்தீங்கன்னா சொன்ன அதுல பையத்து செய்யாதவர்கள் வர்றாங்க ஒரு இமாமுக்கு எதிராக குழுமதி பண்ணவங்க இருக்கிறாங்க புரட்சி பண்ணி இமாமுக்கு எதிரான போர்ல கொல்லப்பட்டவர்கள் அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வகை எழுதி கொண்டு இரான் குரான் உங்களுக்கு சொன்னாங்க உங்க கருத்து பிரகாரம் காட்சி நாங்க சொல்ல முடியல உங்களுக்கு சொல்ல முடியாது நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறோமே அவர்கள் வழியாக எங்களுக்கு இது வந்தது நம்பகமானவர்கள் தகவல் அதனால் நாங்கள் ஏற்று சொல்லுகிறோம் சொல்ல முடியுமா இது குரானான்னு உங்கள்ட்ட கேட்டாலும் சொல்ல முடியாது ஏன் அவங்கள காதிருங்க உங்க பாப்பாட்டினார் காதிரி முப்பாட்டினார் காதிரி அடுக்க முதல் தலைமுறை காதிரி பதினாலு நூற்றாண்டாவது ஜமாத்து முஸ்லிம் இல்லாம இருக்கிறாங்க தெளிவான பதில் இருக்கு முதல்ல நாம என்ன சொல்லுகிறோமோ அதில் நமக்கு நம்பிக்கை இருக்கணும் எங்கள்கிட்ட வந்து ஹதீஸ் இல்லைன்னு மறுத்து சொல்றாங்க தேவையே கிடையாது எங்களை காவிரியாக்குவதற்கு ஹதீஸை எடுத்து வைத்தவர்கள் தான் தங்கள் நம்பிக்கை பிரகாரமே அது ஹதீஸ் என்று நிறைய நாட்டும் அவங்களுக்கு வையத்து செய்யாதவர்கள் அங்கே இருந்தால் வையத்து செய்ய மருத்துவர்கள் இருந்தால் அல்லது வையத்து செய்தார்களா இல்லையா என்று தெரியாதவர்கள் இருந்தால் அப்ப எப்படி ஏற்றாங்க ரசா இந்த கேள்வி அடுத்த கனமான உறுதியான கேள்வி இந்த கேள்விக்கு நீங்க எல்லா ஹதீசையும் ஏத்துக்கிறீங்களா இதுக்கு மட்டும்தான் அப்படி அப்ப அவங்க முதல்ல வந்து குதிரைய படைத்தான் அந்த குதிரையை ஓடவுட்டா அந்த குதிரைக்கு வேர்வை வந்தவுடனே அந்த வேர்வையில் வந்து தன்னையை படைத்துக்கொண்டான் என்று வருதீசு அப்ப நீங்க அறிவிப்பாக பாக்குறது இல்லையா அப்ப ஹதீசுகள் தான் ரசிகா சொன்னாங்க ஏத்துக்கிறதா அளவு அரபி உள்ள எழுதப்பட்டவன ஏத்துக்கிறதா கிடையாது என்ன சொன்னீங்களா இல்லையா அப்ப அதனால அது எங்களுக்கு தேவையில்லை சொன்னா ஹதீச பேசாதீங்க அது தேவையில்லை நீங்க வரி தான் உங்களுக்கு இருக்கணும் ஒன்னும் நீங்கள் நடிசல்லா அவளை சொல்ல காதார கேட்டு இருக்கணும் சொன்னு அவங்க முஸ்லீம்களா உங்க கொள்கை பிரகாரம் பிரச்சாரத்தின் பிரகாரம் இன்னைக்கு குழப்பத்தை ஏற்படுத்தி இந்த சித்தாந்தத்தின் பிரகாரம் அவர்கள் முஸ்லீம்களா முதல் அவர்கள் முஸ்லீம்கள் தான் அடித்து நிரூபிக்கணும் முஸ்லீம்கள் வழியாக வந்தவரால் நாங்கள் காலா இட்டுக்கட்டும்பிசல்ல சந்தேகத்திற்கிட நிறுவனமாக ஒரு பிரச்சனைக்கு நம்ம முடிவு போடணும் அதாவது இதை நபிசல்லாசலன் அப்ப என்ன அர்த்தம் பையசு செய்யாதவன் முஸ்லீம்களே அறிவி சொல்லுது அது சொன்னாங்களா சொன்னாங்க ஏத்துக்குறது அதனால இந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக எங்களுக்கு வந்து ஒரு சளிவான ஒரு விளக்கத்தை நீங்க தரணும் அதாவது இந்த நபிசர்லா செல்லும் அவர்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கு நபிசர்லா செல்லும் சொன்னதாக அறிவிக்கிறாங்கல்ல இவங்கெல்லாம் பையத்து செய்தாங்களா செய்யல நாங்க நிரூபிப்போம் தனியா செய்யல நிரூபிப்போம் தனியா கடைசியா அதுக்கு முன்னாடி நீங்க நிரூபிச்சாகணும் அவ்வளவு பேருமே பையத்து செய்தவர்கள் தான் அப்துல்லாஹிப் உமர் பையத்து செய்தார்கள் எல்லாருமே பையத்து செய்தார்கள் அவர்களை நாங்கள் முஸ்லீம்கள் என்று நம்புவதால் அவர்கள் நபி சொன்னதாக சொல்வதையும் நம்புகிறோம் இப்படி நீ நிரூபிக்கணும் அவர்கள் முஸ்லீமா இல்லையா என்று எங்களுக்கு தெரியாததால் இதை நபி சொன்னார்களா இல்லையா என்றும் எங்களுக்கு தெரியாதுன்னு தான் சொல்லணும் நீங்க நபி சொன்னார்கள் என்று அடித்து உங்களுக்கு அருகே கிடையாது கேள்வி அதுதான் உங்களுக்கு நீங்க ப்ரூவ் பண்ணணும் நீங்க ப்ரூவ் பண்ணுங்க நீங்க ப்ரூவ் பண்ணுங்கன்னா நாங்க ப்ரூவ் பண்ணக்கூடிய நேரத்தில் பண்ணுவோம் யார் யாரெல்லாம் வையத்து செய்யல யாரையெல்லாம் அப்படிப்பட்டவர்கள் எந்த ஆதாரம் நாங்க எங்க நடப்புல இருந்து எவ்வளவு தவறு பாருங்கிறது அடுக்கடுக்கு ஆதாரங்களை சொல்லுவோம் அப்ப ஒவ்வொரு ஹதீஷிலையும் நீங்க கேளுங்க இது ஹதீஸ் எப்படி நிரூபித்திருக்கீர்கள் கேளுங்க ஹதீஸை எடுத்து வச்ச அதனுடைய திட்டத்தை அது சரியானது என்பதை எங்களுக்கு விளக்கணும் தருகிறேன் அந்த விஷயங்கள் ஆராயிர அது மாதிரி என் அையஅடிப்படையில இது சப்ளித்து ஜமாத்து இஸ்லாமியதான் காதலாக்குறதுக்கு அவசரப்படக்கூடிய நீங்க அவனுடைய தாரிகை போய் படிக்கிறீங்க அவன் புத்தகத்தை படிக்கிறீங்க அவன் பிரசுரத்தை படிக்கிறீங்க எவன் நான் காதிலை படைக்கலாம்னு தேடிக்கிட்டு அதுக்கு அரச கூடியத அவருடைய சொன்னாங்கிறதுக்காக வேண்டி உள்ளதுல உங்களுடைய முயற்சியை செலவிட்டு அதுக்கும் தாரிசாங்க நீங்க தாரீட பேசாமையா இருக்கீங்க தாரி இருந்தா இருநூறு வருஷத்துக்கு முன்னு சொன்னாங்க தாரீகா தெளிவான நீங்கள் முஸ்லீம்கள் என்று நம்ப கூடியவர்களால் தான் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது என்பதை நிரூபித்து காட்டணும் இல்லை என்று சொன்ன அந்த உருகீசுக்கு மாத்திரம் நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஹதீசுக்கும் அந்த சொல்லியாகும் இந்த உரு ஹதிக்குன்னா மாற்றம் பத்தாது ஒவ்வொரு ஹதீஸை இல்லையா அவர் காதல் அதிசத்துக்கு பத்தி அதனால உங்க புகாரில வருத்தான் ஏற்றுக்கொள்ளக்கூடாது கிடையாது அது ஒண்ணு அடுத்தது இந்த அறிவிப்பாளர் பட்டியல் இவர்களும் முஸ்லீம்களா இல்லையா என்று எங்களுக்கு காட்டுங்க நீங்க நிரூபித்து காட்டுங்க கொள்கையில் இருந்து மரணித்தவர்கள் எல்லாம் சொன்னாங்க என்னுடைய கமத்தில் சேரவில்லை ஆனால் மரணித்தவர்கள் கூறு ம முஸ்லீம்களா எனக்கு நான் விடையளிக்க வேண்டிய தேவையில்லை உங்களுக்கு முன்னால் ஒரு கூட்டம் போய்விட்டது அவங்க செஞ்சால் அவங்களுக்கு நீங்க செய்வது அம்மா அவர்கள் என்ன செய்தார்கள் நீங்கள் கேட்கப்பட மாட்டீர்கள் வருகிறார்கள் என்ற வழிக்கு நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்ன முஸ்லீம்கள் பின்பற்றுவார்கள் வருகிறார்கள் தாரே வருஷம் எனவே இவருக்கு தெளிவாக இது சிறு குகன் என்று இன்னும் ஆதாரமாக தெரிகிறது அல்ல கூறுகிறார் சிலை இறைக்கும் அல்ல வானத்தில் இருந்து இறக்கிய மட்டும் பின்பற்றுங்கள் பின்பற்றாதீர்கள் தனக்கு வீக்கும் அமரை ரெண்டை மட்டும் செல்கிறேன் நீங்கள் வைதவரம் ஆகியவர்களை பின்பற்றுங்கள் குரான் ஹதீஸ் நான் கேட்கிறேன் இந்த மைச்சி செய்யாதவன் தாபீர் என்று வந்திருக்கின்ற இந்த ஹதீஸை அவர்கள் ஏற்றுக் சொன்ன இதை நிரூபித்தால் நான் ஏற்றுக்கொள்வோம் பையத்து செய்யாதவன் காபீர் என்ற இந்த ஹதீஸை நீங்கள் நிரூபித்தால் நான் ஏற்றுக்கொள்வேன் எனவே அவர்களும் நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் ஒரு விஷயத்தில் எதில் பைவத்து செய்யாதவர்காகவா இருக்கிறார் ஜாவிலியா இஸ்லாம் பைத்து செய்யாதவன் காபீர் பைத்து செய்தவன் முறித்த பைவத்தை முறித்தவர் காவேர் எந்த பெரிய ஹதீஸ் இப்போது அவர்கள் இந்த ஹதீஸ் நதி சொந்தர் என்று எப்படி நிரூபிப்பிர நான் திரும்பவும்ப்ப ஒரு ஹதீஸை எடுத்து நான் சொல்லுகிறேன் அவர்கள் ஹதீஸ் இல்லை என்கிறார்கள் எனவே ஆதாரம் காட்ட வேண்டும் இவர்களின் ஆதாரம் இல்லையோ அவர் சத்தியம் செய்வார் சத்தியம் இல்லையா சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் இடையில் போராட்டம் வந்தால் கடைசி முடிவு சத்தியம் உதாரணமாக பாருங்கள் இந்த சியா ஒரு பிரிவு அபுபக்தர் நாம் சொல்லுகிறோம் முஸ்லிமன் ஆதாரம் என்ன கிரா கோயில இருக்கிற ஆலோசனை அரசுமா முஸ்லிம்களை வந்து நிற்கிறார்கள் அவருடைய கண்டால் பிடித்துக் கொள்வாங்க சொன்னால் பயப்படாதே மா வன்முக அல்லமா நீ ஏற்படுக்கா மூன்றாவது அபு பக்தரை தெரியுமா அலியை ஏன் வீட்டிலே போட்டுவிட்டு சென்றார்கள் தெரியுமா இந்த தெளிவான ஆதாரம் அபுபக்தரை அழைத்து சென்றது எதை காட்டுகிறது என்றால் இந்த அபுபக்தர் முனாபிகள் ஏனென்றால் அபுபக்தரை வீட்டிலே போட்டுவிட்டு அலியை கூட்டிச் சென்றார் எங்க சத்தியத்துக்கு அசத்திய போராட்டம் வந்தால் கடைசி முடிவு என்ன முபாகலாம் சொல்லுகிறது அது ஹக்கம் சத்தியம் அல்லாவிடம் இருந்து வந்து இந்த மனைவி உங்களுடைய பிள்ளைகளையும் அழைத்துக் நீங்க வாரங்கள் நாங்களும் வருகிறோம் அல்லாவுடைய சாகமரன் கட்டம் சத்தியம் செல்வோம் குரான் செலுகிறார் இந்த அடிப்படையை நாட்டி ஜெயலலிதா அவர் கேட்கிறேன் வைரத்து செய்யாதவர்கள் காதலர்கள் வைத்து முறித்தவர்கள் காதலர்கள் என்று குரான் ஹதீஸ் வருகிறது அவர்கள் இந்த கருத்தை ஏற்றி இப்போது இந்த ஹதீஸ் நவி சொல்ல நான் அல்லாவின் மீது ஆரம்பித்து சொல்லுகிறேன் இது வகி இது பொய்யா ஆகிருந்தால் சாகம் ரங்கட்டும் நான் ஜெய்லாஜி அவர்களிடத்தில் கருக்கிறேன் நீங்கள் அல்லாவின் மீது சத்தியம் செய்து சொல்லுங்கள் இந்த முஸ்லீமில் வந்திருக்கின்ற இந்த ஹதீஸ் பைங்கத்தை செய்யாதவன் காவியம் பைங்க முறித்தவர் காவியம் என்று வந்திருக்க ஹதீஸ் இது வகி அல்ல எந்த நீங்கள் அல்லாவின் மீது சத்தியம் செய்தவர் பார்க்கலாம் இல்லை என்றால் நீங்கள் அழைத்து வாருங்கள் உங்களுடைய மனைவி மக்களை நானும் மனைவி மக்கள் அழைத்துக் கொண்டு வருகிறேன் வந்து ஒரு இடத்திலிருந்து ஒன்றை நாள் உங்களுக்கு இவர்களுக்கு சொல்லுகிறேன் இரண்டு பேரும் இதை கொஞ்சம் நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும் நானும் நீங்களும் நாங்களும் நீங்களும் ஒத்துக்கொண்ட ஒரு விஷயத்தில் விவாதிப்பது ஒரு அர்த்தம் இல்லை இது மை நானும் சொல்லுகிறேன் அவர்களும் இல்ல வந்து கேளுங்கள் சொல்ல மாட்டார்கள் அவர்களுக்கு தெரியும் இது ஹதீசன் அவர் ரெண்டு பேரும் ஒத்துக்கொண்ட விஷயத்தை நீங்கள் ஏன் விவாதிக்க வருகிறீர்கள் இந்த விவாதத்துக்கு நீங்கள் ஏன் வருகிறீர்கள் என்றால் எங்களுக்கு தெரியும் இந்த இந்த நபிமான கொண்டு வந்த இந்த ஹக்கை ஒருவர் உடைப்பதாக இருந்தால் அவர் குரான் மற்றும் வரலாற்றை கொண்டு வந்து இந்த ஹக்கை உடைக்க முடியும் எனவே எங்களோடு விவாதித்தார் இயக்கம் உங்களுக்கு தெரியும் இலங்கை அவர்களோடு நாங்கள் விவாதித்து கடைசியாக அவர்களை முபாகவுக்கு அழைத்து அவர்கள் வரவிலே விரண்டு விட்டார்கள் அல்லாஹ் தெளிவாக சொல்லுகிறார் அவர்கள் எந்த காரணம் காட்டினாலும் செய்வார்கள் அல்லா தெளிவாக சொல்லுற இந்த கடைசி முடிவு உள்ளாகலாம் இந்த சத்தியத்துக்கு வரவில்லை என்றால் வராமல் அவர்கள் வேண்டு ஓடினால் அவர்கள் குழப்பக்காக எனவே கடைசி முடிவு இடம் எனவே நாங்கள் உதயத்தில் நீங்கள் இந்த மக்கள் உடைக்கலாம் என்று நீங்கள் கனவு கண்டுகொண்டு இந்த குரான் ஹதீசை விட்டு வெளியில் போக பார்க்கிறீர்கள் நான் உங்களிடத்தினுடைய வேண்டுவது நானும் நாங்களும் நீங்களும் ஒத்துக்கொண்ட பிரகாரம் குரான் சுண்ண தவிர வேறு எதுவும் இல்லை ஆனா இந்த குரான் ஹபீஸ் எப்படி எடுக்கிறீர்கள் அது இந்த குரானை எடுத்து பாருங்கள் உதாரணமாக இந்த குரானை எடுத்தால் இது போராண இல்லாத பல விஷயங்கள் செஞ்சா தப்பாட்டினார் ஓதிக்கு வைத்தாரா அங்கிட்ட வைத்தாரன் இங்கிட்ட சத்தி செய்ய நான் செய்ய மாட்டேன் ஒத்து ஒரு ஹல வரு இந்த உலகத்திலே ஒரு மனிதர் தோன்றுவார் அவர் சாபி இந்த சாவி மதத்தை பின்பற்றுவதை பார்த்து நான் சொல்லுகிறேன் ஒருவர் சாவி வந்து உலகத்தை அருவா நிரப்புவார் இது ரெண்டு பேர் விட்டு கட்டியோர் விட்டு கட்டப்பட்ட நானும் நீங்களும் ஏற்றுக்கொண்டேன் இதை பற்றி ஏன் தரிக்க வேண்டும் அதே நேரத்தில் இந்த ஹபீர் பையத்தை செய்யாதவன் பையத்தை முடித்தவன் ஏன் நாங்கள் சரிக்க வேண்டும் நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் இதில் விவாதிக்காதீர்கள் அடுத்து அவர்களே எழுதியிருக்கிற அஜென்மத்து பத்திரிகையில் இப்படியான அதிசரெல்லாம் கொண்டு வந்து இருக்கும்போது அபு அப்துல்லாவுக்கு மறுப்பு தெரிவித்தார் எழுதுகிறார்கள் அபு அப்துல்லா ஒரு ஜமாத்தை உருவாக்கிறார் ஜமாத்திலிருந்து எனவே நான் அவர்களுக்கு அன்போடு வேண்டுவது நீங்களும் நாங்களும் ஏற்றுக் கொண்டது ஒரு பக்கம் வைக்கிறோம் இதில் நாங்கள் குரான் ஹதீஸ் விட்டு சின்னதை விட்டு வெளியில் போகாதீர்கள் எனவே நான் காட்டிய மூன்று ஆதாரங்கள் இது பயத்து செய்யாத நிரூபித்தையும் நான் நிரூபித்து விட்டேன் நான் அழைத்து வருகிறேன் மனைவி மக்களை சாபமிடுவோம் இது அல்லாவுடைய வகை இன்னும் பிரச்சனைக்கு வந்து ஒரு தெளிவான பதிலும் முடியலை என்பதற்கு அடையாளமாக தான் அவங்க சத்தியம் பண்ணுவோன்னு கூப்பிடறாங்க ஆதாரங்களின் மூலமாக தெளிவான சான்றுகளின் மூலமாக தங்கள் கருத்தை நிலைநாட்ட முடியவில்லை என்று ஒப்புக்கொள்ளும் போதுதான் அடுத்து என்ன வரும் சத்தியம் செய்யறது வரும் அப்ப ஒண்ணு அவங்க தெளிவா சொல்லி இந்த விஷயத்தில் எங்களுக்கு தெளிவா ஒண்ணு நிரூபிக்க முடியாது இதுல வந்து எங்களால் வந்து ஆதாரங்களை எடுத்து வச்சு உங்க சந்தேகங்களை தீர்த்து அந்த மாதிரி எல்லாம் பண்றது எங்களுக்கு முடியாது அப்படின்னு பகிரங்கமா ஒத்துக்கொண்டார்களே ஆனால் இன்சால முபாகலாவுடைய சேலஞ்சு மெனசிவும் ஏற்றுக்கொள்வோம் சந்தேகமே கிடையாது அது வந்து நாம ஏற்கனவே முபாஹலா இதே மாதிரி ஒருத்தர் சவால் விட்டுக்கிட்டு இருந்தா நம்ம முபால ஏற்றுக்கொண்டு ஆழ்தான் அவங்களுக்கு வேண்டாம் முபாஹலா புதுசாக இருக்கலாம் நம்ம இருக்கிற ஹத்து நம்ம இருக்கிற சத்தியம் அதாவது கருத்துக்கு அந்த வந்து முபாவில் காயல்படுத்த நடந்தது தெரியும் இதே மாதிரியான வேற ஒரு பிரச்சனைக்காக வேண்டும் அதனால முபஹலாங்கிறதுக்கு நாங்க எந்த நேரமும் ரெடி ஒண்ணு தெளிவா எங்களுக்கு இந்த விஷயத்தை நிரூபிக்க முடியாது சான்றிதழ் கிடையாது முபாஹலாவுடைய மறுபடியும் அழைப்பு கொடுக்க அறிவிச்சிடணும் அறிவிச்ச பிறகு முபாஹலாண்டு அல்லாவுடைய பொறுப்பில ஒப்படைச்ச பிறகு அல்லா ஜட்ஜ்மெண்ட் வர்ற வரைக்கும் இந்த டாபிக் நடித்த பேசக்கூடாது மறுபடியும் போது கருத்தம் கிடையாது அல்லாஹ் இடத்துல ஒப்படைச்ச பிறகு இதோட சுக்கு நீ பார்த்து ஒரு லேண்டி ஒரு பண்ணு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஒப்படைச்ச பிறகு மறுபடியும் வாபஸ் வாங்கிட்டு போக கூடாது அதான் அதான் முபாவலாங்கிறது அந்த அடிப்படையில் அவங்க செஞ்சார்களே அதை ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கிறோம் கிடையாது பதில் கிடையாது போவோம் அப்படின்னு சொன்னார்களே அவங்க தோல்வி ஒப்புக்கொள்ளும் இந்த விஷயத்தில் தோல்வி ஒப்புக்கொண்டார்களேனால் பிரச்சனையை முபாவலா பிரச்சனை செய்திருக்கு அடுத்து நான் வரேன் சொல்லிக்கொண்டே அபு பக் அழிவு இல்லாதக்கமான காரியங்கள சொல்லிட்டாங்க அபுபக்கரை பத்தி பேசுனது தாரீகா இல்லையா அலிவ இல்லாத பத்தி பேசுனது தாரிகா இல்லையா அவங்க வந்து முபாகலா செய்வோன்னு பேசிக்கொண்டாங்க ஆதாரத்தை நிலைநாட்டணும் சொன்னவங்க எங்க போயிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா அப்ப மனமுரண்டாக ஒன்றை சொல்வது அவங்களுடைய நோக்கம் தெரியும் இல்லைன்னு சொன்னா மறந்தும் கூட அபுபக்கரு அலி அவங்களுக்குள்ள நடந்த முபாகலா அந்த பேச்சு இதெல்லாம் வரலாமாங்க பலியெல்லாம் எடுத்துருக்காங்க முபாகலா நம்ம செய்யலாம் கூடிய சான்றா எதிர்காக்குறாங்க து என்ன்கட்டீட்டு கட்ட பத்தீங்க அதுவும் அதிசன்ன இருக்குது யாரு சொன்னது இட்டு கட்டப்பட்டது அதை ஏத்துக்கிறாங்க இதை ஏத்துக்கறனால அதை ஏத்துக்கொண்டுங்க நீங்களும் நாங்களும் ஒப்புக்கொண்டது இது பிரச்சனை இத ஒப்புக்கொள்வதனால் நீங்க செய்யற அர்த்தம் கொடுப்பதனால் ஏற்படக்கூடிய விபரீதத்தை உங்களுக்கு புரிய வைப்பதாக இருந்தால் அதை புரூவ் பண்ணி ஆகணும் அதுக்குதான் எங்களுக்கு மனமுரண்டு கிடையாது நீங்க செய்யற அர்த்தம் எவ்வளவு விபரீதமான ஒரு அர்த்தம் அப்படிங்கறத உங்களுக்கே புரிய வைப்பதற்கு தான் அதை சொன்ன ஆளுக்கெல்லாம் யாருன்னு சொல்றாங்க நான் கேக்குறேங்க சுனே ஒரு தகுதி நம்பிக்கையா இல்லாத ஆள் தெரியும் போதுலயே நம்ம சுயாவிலே ஏற்காவலே என்ன செய்ய செய்தி ஒன்று சொன்னா யாரும் அண்ணன் சொன்னாங்க சொல்றா இல்லையா ஒரு காக்காவ என்ன பிரபல்யம் பொய்யரு ஒரு மாதிரியா அந்த காக்கா சொன்னா என்ன தெரியும் காக்கா சொன்னா இது சரி வராது உலக விஷயத்துலங்க தீனுடைய விஷயத்துல யாரு சொன்னா சரியான ஆள் தானா அல்லாஹ் சொன்னா அல்லாவுரைக்கட்டி சொல்லி இருக்கலாம் தானே சொல்லத்திலே முன்னாபி முஸ்லீம் போர்வையில் அதுக்கு அதுக்கு அடுத்த காலத்தில் அப்படிப்பட்ட யாராவது நுழைஞ்சி இந்த சரக்கையாக இருக்க கூடாது அதனால உங்க நீங்க ஏற்றுக்கொண்ட கொள்கை பிரகாரம் நீங்க சுட்டி காட்டுவாரு எங்களை பத்தி நீங்க பேச வேண்டிய நாங்க அந்த போது நீங்க வச்சு நீங்களுக்கு நிரூபிக்கப்பட முடியாதவர்கள் முஸ்லீம் ஜமானத்தில் பையத்து செய்யாதவர்கள் எல்லாம் இடம்பெற்றுக் கொண்டு கூட்டா சேர்ந்து கொண்டு அதை சொன்னார்கள் என்று ஏன் நீங்கள் சந்தோஷப்படல நாங்க படாம இருக்கோம் உங்க கருத்து பிரகாரம் அதுதான் நாங்க கேட்கிற கேள்வி கேள்வி வைத்தான கேள்வி அதை சாதாரண இந்த கேள்விக்குள்ள கேள்விக்குரிய விடையில தான் எல்லா பிரச்சனை தீர்வு இருக்குது இது போத இந்த உருவடிப்படையில மாத்திரம் தான் இதுக்கு சவுண்டர் இந்த ஹீ அவங்க இந்த வகையில் எங்களுக்கு ப்ரூவ் செய்ய முடியாது ஒப்புக் கொள்ளட்டும் அடுத்த கொஸ்டினு இதூபிக்க ஏறாது அப்படின்னு தெளிவா சொல்லிக்கொள்ளும் அவங்க முஸ்லீமா காத்தான் நிரூபிக்க ஏறாது அப்படிங்கிற செல்ல தெளிவா சொல்லிட்டாங்கன்னா அந்த வீக்னஸ ஒப்புக்கொள்ளணும் இல்லாட்டி ப்ரூவ் பண்ணணும் இன்னொரு ஒன்னொன்னா தாண்டிதான் அதனால இதை தெளிவா அறிவிச்சிருங்க அதுல நாங்க அடுத்த கொஸ்டினே கேட்கிறோம் இந்த தெளிவாக உங்களுடைய நிலமை அறிவு ரெண்டு விஷயத்தை அறிவிக்கணும் தீர்வு இந்த காப்பிக்கு சம்பந்தமாகவே நாங்க பேச விரும்பல எங்களுக்கு போதுமான ஆதாரம் இல்ல நீங்க வந்து வேந்தா வாதம் பண்றீங்க எங்களுக்கு இதுக்கு சரியான பதில் கிடையாது அதனால அல்லாட்டை விடுவோம் அறிவிச்சுட்டீங்கன்னா மொத்த விவாதமும் முபாகலா எப்படிங்கிறது அது தனி விஷயம் அல்லதுல பதில் உண்டு பதில் இல்ல அதை சொல்லிடுங்க வேலை கிடையாது கடைசி முடிவு சத்தியத்துக்கு அடைச்சிடுறா இவங்களுக்கு இதுல வந்த அறிவிப்பாளர்கள் முஸ்லீம்களா இல்லையா என்று நமக்கு நிரூபிக்க முடிய இல்ல அதனால சத்தியத்துக்கு கூப்பிடுறோம் அப்படிங்கிறா இது பிள இப்ப இதுல கருத்து அவங்க ஹக்கல இருக்கிறதாகவும் நாங்கள் அசத்தியத்துல இருக்கிறதாகவும் எங்களுக்கு நிரூபிக்க முடியல சத்தியத்துக்கு கூப்பிடுறேன் அவங்களுக்கு ரசூலா கடையில விவாதம் வரும்போது ரசூலம் கூப்பிட்டு ரசூலாக கூப்பிட்டாங்க அல்லாஹ் வகை நீங்க சொல்லுங்க கூப்பிடுங்க சத்தியம் அல்லாட்ட இதனை யாராவது விவாதித்தால் சத்தியத்துக்கு அளையுங்கள் இப்போ எங்களுடைய வாதம் என்னவென்றால் பையத்து செய்யாதவர்கள் காதிர்கள் முறித்தவர்கள் காவிர்கள் அவர்கள் கையத்து செய்யவில்லை எனவே அவர்கள் முஸ்லீம் இல்லை என்பதால் எங்களுடைய வாதம் இதற்கு ஆயாரம் நாங்கள் முஸ்லீம் இருந்து ஒரு ஒரு ஹதீசையும் அகமதின் ஒரு ஹதீஸையும் நாப்பத்தி ரெண்டு பதிமூன்று சூறாவில் இருந்து சூறாவில் ஒரு வசனத்தையும் காட்டினோம் அறிவித்தவர்கள் நீளம் இது நீங்க ஏற்க இது நீங்க நீளம் இல்லை என்று சொல்வதாக இருந்தால் நீங்க நீளம் இல்லை திரிபிங்க இது நீளம் என்று நீதி ரீதி என்ன பாயி எனக்கு நல்லா கண் தெரியுது நீங்க சொன்னீங்க நீலம் இல்லாண்டு எழுதி என்ன என்று சத்தியதான் கூப்பிடுவேன் அப்ப வாங்க அப்ப ஹபுல இருக்கிறவங்க சத்தியத்துக்கு கிடைக்கிறேன் எனவே வைரத்து செய்யாதவர்கள் காதல் என்ற ஹபீஸ் முஸ்லீம் இருக்கு அகமதுல இருக்கு இது அல்லாவுடைய வகி இதை ஏற்றுக் ஏற்று நீங்க பையத்து செய்ய முஸ்லீம் ஆகி அப்படி இல்ல பையாதவர்கள் என்பதற்கு ஆதாரம் பணி அப்ப இறுதியில ஒரு முடிவுக்கு வர இப்போ சொல்றான் முபஹலாவுக்கு தயார் அப்ப நான் அப்படியே செஞ்சு சொல்றேன் எப்படி இப்ப நாங்க சொல்றோம் பையத்து செய்யாதவர்கள் ஆதாரம் காட்டியாச்சு இந்த நீங்க ஆதாரத்தை ஏற்று செய்யாத சத்தியம் நிரூபிக்க முடியவில்லை என்றால் நீங்கள் தான் என்ன நாங்க சத்தியத்துக்கு அழைப்போம் அப்படினா வாங்க எப்படி இப்ப இதுல இந்த பையத்து செய்யாதவர்கள் காவிர்கள் மையத்தை முறுத்தவர்கள் சாவீர்கள் என்று முஸ்லீம்கள் வந்திருக்கீங்களா சப்ஜெக்ட் எப்படி நாங்க சத்தியத்தில் இருக்கிறோம் இது ஒரு கூட்டம் தான் இஸ்லாம் இந்த கூட்டத்தில் இல்லாதவர்கள் முஸ்லீம்கள் இல்லை நீங்க வாங்க உபஹலா பண்ணுவோம் நீங்க இருக்கீங்களா அந்த ஒரு கூட்டம் செல்ல வேண்டிய ஒரு கூட்டம் நீங்கள் தானா சொல்லுங்க அப்படியே இந்த ஏறத்துல அவங்க போட்டது பிள்ளை அவளுக்கு ஒருவேளை வாயில தவறி வந்துட்டேன் தெரியல அவ சொன்ன எப்படின்னு கேட்டால் நிரூபிக்க முடியாதவர்கள் தான் சத்தியத்துக்கு அடைய பாரு நிரூபிக்க முடியாதவங்க ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளாட்டி அவங்கள அந்த அவங்க தான் கூப்பிடுவாங்க நிரூபிச்சவன் நிரூபிச்சிட்ட ஹதீர் சைகான ஹதீர் அதுதான் உடைய வரி இதுல சந்தேகம் கிடையாது ஒரு கொள்கை கூட்டம் ஒரு தலைமைத்துவம் அதிலே கருத்து வேற்றுமை கிடையாது அதனுடைய அடிப்படையை புராணும் சுனாவும் தான் இந்த புரான் சுனா அல்லாதவைகள் மார்க்கம் அல்ல எனவே இந்த அடிப்படையில் இன்றைக்கு இலங்கையில் இருக்கின்ற கூட்டம் ஜமாத்தில் முஸ்லீமின் முஸ்லீம் கூட்டம் நாங்கள் வகையை மட்டுமே பின்பற்றுகிறோம் முஸ்லீம்கள் முஸ்லீம்கள் இப்படி இந்த ஒரு ஜமாத்தில் இல்லாதவர்கள் முஸ்லீம்கள் என்று காட்டுங்கள் பையத்து செய்யாதவர்கள் முஸ்லீம்கள் என்று காட்டுங்கள் பையத்தை முறித்தவர்கள் முஸ்லீம்கள் என்று காட்டுங்கள் ஆனால் உங்களுக்கு காட்டலாம் எப்ப நீங்க குரான் விட்டு வெளியாக்கி சொல்லுவீங்க பயத்தை முறித்து விட்டார் முஸ்லிம் அலி ஆறு மாசம் பையத்தை செய்யவில்லை அபு பக்கர் முஸ்லிம் என்று நீங்கள் வரலாற்றை தான் கொண்டு வருவீர்கள் வரலாறு இஸ்லாம் அல்ல குர் வகி மட்டும்தான் எனவே நாங்கள் ஆதாரம் வகி இது வகி இல்லை என்று நீங்கள் சொல்வதாக இருந்தால் முபாகலா செய்து கொள்வோம் அழைத்து வாருங்கள் உங்களுக்கு மனைவி மக்களை அழைத்து வர முடியாது பக்கத்தில் வந்திருப்பவர்கள் மனைவி மக்கள் இந்த இலங்கையில் இருக்கிறார்கள் பக்கத்தில் கூட இருக்கிறார்கள் அழைத்து வரட்டும் நாங்களும் அழைத்து வருகிறோம் நாங்கள் முபாகலா செய்வோம் இது குரான் சொல்லுகிறவை அல்லாஹு தாராம் நவியை பார்த்து கூறுகிறான் உங்களுடைய பிள்ளைகளையும் எங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய மனைவிகளையும் எங்களுடைய மனைவிகளையும் நீங்களும் வாருங்கள் வருகிறோம் ஒரு இடத்திலே கூடிய அல்லாவுடைய சாபம் பொய்யர்கள் மீது உண்டாகட்டும் என்று சத்தியம் செய்வோம் எனவே நீங்கள் அனைவரும் வயது செய்யாதவர்கள் என்பதற்கு நாம் காட்டிய ஆதாரம் அகமது என்று நான் நிரூபிக்க வேண்டிய தேவையில்லை அவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்னை பார்த்து என்று சொல்லுகிறார் அர்த்தலாபாக்கள் பையாத யாராவது இருந்து அவங்கள ரகுல் செல்ல சொன்ன முஸ்லீம் சொன்னாங்களா அதை நிருபிங்கன்னு கேக்குறாங்க மாட்டோம்னு சொல்லல நிரூபிக்க போறோம் அடுத்தடுக்கான ஆதாரங்கள் வச்சிருக்கோம் நிரூபிப்போம் நாங்க அதை ஹதீஸ் ஏத்துக்கிறோமா இல்லையாங்கிறது எல்லாம் பிரச்சனை கிடையாது தெரியுமா இவங்க எடுத்து வைக்கக்கூடிய விஷயம் ஒரு சாரதூரமான விஷயம் என்ன சாரதூரமான விஷயம் பையத்து இல்லன்னு சொன்னா அவரு யாரு அவர் அப்படிங்க சொல்றாங்க அப்ப சந்தேகத்திற்கு இடம் இல்லாத வகையில அதை நிரூபித்த ஆகிறது கடமை இப்ப நாம என்ன கேட்கறோம் அடிச்சு சொல்றோம் செல்ல செல்லும் அதை சொன்னார்கள் நீங்க நம்ப கூடிய நீங்க அதை சொன்னெல்லாம் வையத்து செய்தார்களா என்பதை பற்றி அக்கறை இல்லை என்று சொன்னால் அவர்கள் என்று நீங்கள் ஒப்புக்கொண்டீர்கள் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளையாவது உங்களுடைய தெரியுமா அவங்கள நம்ம சம்பந்தப்படுத்தாட்டி இப்ப சம்பந்தப்படுத்துறீங்களே அதாவது முஸ்லீம்களும் எதுக்காக அவங்களை பத்தி பேசுறோம் இந்த ஹதீஃப நேர சுழாட்ட கேட்டேன்னு நீங்க சொன்னா ீங்க இந்த ஹதீஸ் நீங்க சொல்றீங்க சொன்னது கேட்டா இந்த ஆளுக்கெல்லாம் அவங்கள வாசிக்காம சமயத்துக்கும் கேள்வியை எழுப்பா நீங்களா நீங்க தான் சொல்றீங்க முஸ்லீம் இருக்குது ஒன்பது முஸ்லீம் அவரு புஷ்டா எழுந்தாரு அவரு தாரி நாங்க முஸ்லீம் தான் யாரு முஸ்லீம் யாருங்க எந்த வருஷத்துல உள்ளவர் என்னத்துக்கு என்ன சம்பந்தம் அவருக்கு உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன தினபுரத்தில் இருப்பாங்க முஸ்லீம் இதே அடிப்படையில வந்து சாதி பற்றியும் அதிபசாம விட்டுருங்க அவங்கள நினைச்சாங்க சாதி இமாமு குறைசின் எவ்வளவு திபாக்கல்லார்கள் உலகம் போரா இல்முகி பறவை செய்வாரு சாதி இமாம் இது பண்ணாங்களா அவர் முடிவு மாத்திரம் இவர் சரி இல்லை அவர் சரியில்லை இவர் சரியில்லை இது சரியில்லை அப்ப மட்டும் பேசுறீங்க அப்ப அல்லாவுடைய சொல் சொன்னதாக யாரு சொன்னாலும் எவர் சொன்னாலும் எதை சொன்னாலும் ஒத்துக்கொள்வோன்னு ஒரு பொது வசூல சொல்லுங்க டிக்ளேர் பண்ணுங்க அவங்க போடும் தெரியுதுல இருக்குது பேசுறாங்க உள் மனசுக்குள்ள இருக்குள்ள நீங்க என்ன மாதிரி விளையாட்டு பண்றீங்க அது எங்களுக்கு தேவையில்லை நீலோட முடிஞ்சிருச்சு நிரூபிக்கணும் இது குரான் இதுனாவா அப்ப குரான் சொன்னாண்டு பேசலாமா நான் ரொம்ப பரிசேசா இருக்கணுமா இல்லையா அதனால நான் கேட்கறேன் அதாவது ஒழுங்கா சொல்லப்படுச்சா அதாவது ஒழுங்கா சொல்லப்படுச்சா நான் சொல்றேன் உமரி ஒரு படு பொய்யர் சொல்றேன் இப்ப என்ன வேலை பச்சைக்கு அதெல்லாம் பேசி ஒரு விஷயம் கருத்துக்களை பேசுவதற்கு தான் விவாதம் பேசுற கடல் பச்சையில் விவாதம் பண்ணிட்டு இருப்பா அவருக்கு என்ன பார்த்த இந்த பலியில் அடிப்படை சிறன் கேட்கறது இல்லையா அவர் என்ன சொல்றாருன்னா உமரளி பொய்யன் உட்கார்ந்து அவர் தான் பொய்யில் இருப்பாங்க உலகத்தில் உலக உலக வழக்கத்துல உங்க கோர்ட்ல வந்து குற்றவாளி குற்றஞ்சு மத்தப்பட்டா யாரு நிரூபிக்கணும் குற்றஞ்சு மத்தப்பட்டு நிக்கிறான் அவன் நிரூபிக்கணுமா திருடு நான் ஒருத்தவர்கள் குற்றஞ்சிமித்தப்பட்டிருங்க நீ திரு கை நிரூபிங்க காப்பான உலகத்துல திருடி நான் என்பதற்கு தான் போலீஸும் சாட்சியங்களும் கத்தியும் அறுவாலும் அவன் கூட செருப்பும் எல்லாத்தையும் போடுற இருக்கு எவன் குற்றஞ்சு மத்தினான் அவன் தான் செய்யணும் நிரூபிக்கிற கடமையு பாரதூரமான குற்றச்சாட்டை சுமத்திட்டு திருடங்கிறத விட தொழகாரங்கிறத விட கடுமையான காதிருங்க ஒரு பயங்கரமான குற்றச்சாட்டை சுமத்தி கொட்டு எனக்கு நிரூபிக்க என்னங்கிறது ஒரு சாதாரண குற்றச்சாட்டுக்கு போக முடியுமா நம்ம அறிவு அறிவு ஏற்றுக்கொண்டுதான் ஒரு கா இது வெளியேற்று சந்தேகத்திற்கு இடம் இல்லாம ஒரு மனுஷனுடைய உள்ள கடுகளும் கையம் இல்லாத வகையில படப்படங்க அடிச்சு வேகம் வேணாமா இல்ல இதுல தயக்கம் தடுமாற்றம் அப்ப நான் கேட்கறேன் என்ன பத்தி ஒரு ஹதீசுக்கு பதில் வேணும் முபாங் தெளிவா அறிவிக்கணும் இப்படி இல்லன்னா முபாமலான்னு வந்துருப்ப நம்ம கேட்கற கேள்வி என்னன்னா இது சாதாரண விஷயம் நீங்க சுமத்திர குற்றச்சாட்டு சாதாரண குற்றச்சாட்டு இல்ல உலகத்தில் உள்ள சொன்னாங்க உலக மக்கள் பெரும்பாலான மக்கள் எல்லாம் உலகத்தில் உள்ள மக்களை காதலாகி காஜில் ஆகிட்டு உலக மக்கள் ஏத்துக்கிட்டாங்க எல்லாருமே ஜமாத் முஸ்லீமே இல்லையா இமாம் இல்லையா அவங்களுக்கு இல்லையா இருக்கிற ஒரு குறுப்பு இல்லையா அதனால இந்த மாதிரியான விஷயத்துல அபூபக் அதே நேரத்தில் இது கட்டப்பட்டதுன்னு வருது அவன் வர இவன் வர தாரி இதை ஏத்துக்குள் சம்பந்தப்பட்டத நிராகரிக்கணும் சகாபாக்களுடைய கருத்தை தனியா ஏத்துக்கிற வேண்டியதுல அதை பேசும்போது மாத்திரம் வேறு வேலை வேறு தன்னை படைத்துக் கொண்டான் அப்படிங்கிற எப்படி மௌலுவோம் என்பதையும் அவங்க ரெண்டையும் நிரூபிக்கணும் அப்பதான் என்ன ரூட்ல என்ன பின்போட்டது என்ன அவன் ரெசுலா சொன்னாங்க எப்படி தீர்மானிக்கிறது வரையறை வேணுமா இல்லையா அந்த வரையறைக்கு நீங்க வந்தீங்கன்னா உங்களுடைய கொள்கைக்கு மாத்தமா இருக்குது இந்த கொள்கைக்கு உடன்பட்ட ஒரு வரையறை எடுத்து தெளிவாக கேட்டுக்கொள்ள முடியாது போதே என்னவோ பெரிய ஆட்சி நமக்கு எந்த பகுதியும் சொல்லாம இருக்கிற மாதிரியம் யாரும் ஒரு ஜாதி சேச்சுடா ஆனா நீ எல்லாரும் பயந்து கொள்ளுங்க இத்த பின்னா நீ எல்லாரும் பயந்து கொள்ளுங்க ஆனா உள்ளத்துல நமக்கு அவளை பத்தி ஒரு கோபம் இல்லை நான் சவுதியில இருக்கும் போது முந்தைய ஆயிரக்கணக்கான அவங்க இஸ்லாத்துல இல்ல விடுங்க மனசுல ஒண்ணும் இல்ல என நினைச்சாங்க ஆனா அவரோட கதைகள் அப்படித்தான் பாசுபோல் விளங்குது என்னமோ ஆதாரங்க நிரூபிச்ச மாதிரியே முதலாவது நாங்க அந்த சாதிச்சோம் இதெல்லாம் சொன்னது எதுக்கு ஆதாரத்துக்கா இதெல்லாம் நீங்க படிப்பினைக்கு அதை மக்களுக்கு நாங்கெல்லாம் சொல்றோமா அடிச்சிய குரான் சுமாம் வரலாற்றுக்கு போகாதீங்க நீங்க திரும்ப வந்துட்டு நம்ம நீங்க வரலாற்று நிரூபிக்கிறதுக்காக நீங்க சும்மா கண்டு இது பண்றீங்க அர்த்தம் இல்லாததுக்காக மட்டு உ இந்த முன்தின ஆளுக்கெல்லாம் சொல்லுங்க ஆனா முஸ்லீம் யாரு பையாங்க என்ன அடுத்த வரையில இந்த சாகி என்று ஒருவர் வருவார் வழிகடுப்பார் அபுஹானிஹா என்று வருவார் மக்களின் ஒளிபிழப்பு என்று கட்டப்படாது இவங்க கட்டின இது அடுத்துல வேதவடிஞ்சது இதெல்லாம் விட்டு கட்டப்பட்டு நிதி காணுங்கம் என்னவென்றால் அவர்களும் அவர்களை சார்ந்தவர்களும் முஸ்லீம்கள் இல்லை ஏன் இவர்கள் பைத்து செய்து முஸ்லீம் கூட்டத்தில் அடையவில்லை இதற்கு ஆதாரம் காட்டார்கள் நாங்கள் மூன்று ஆதாரங்களை காட்டிவிட்டோம் இப்போது இந்த வரலாறுகளை நாங்கள் ஏன் விருக்க கூடாது ஹதீஸை தவிர உள்ள வரலாறுகளை அல்லா பாதுகாக்கவில்லை எனவே அல்லா பாதுகாக்காத ஒன்றை எம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவேதான் அல்லாஹூ தலை குரான்கள் கூறுவரான் அல்லா விலக்கியதை மட்டும் பின்பற்றுங்கள் இவர்கள் கேட்கிறார்கள் இந்த பயத்தை செய்யாதவன் காவிரி பயத்தை முடித்தவன் காவிரி அறிவித்த அறிவிப்பாளர்கள் எல்லாம் வரலாற்றில் வருகிறார் இந்த வரலாற்றை கொண்டு நிரூபிக்கும்படி கேட்கிறார்கள் எங்களுக்கு தேவையில்லை நான் தெளிவாக அவருக்கு சொல்லிவிட்டேன் அதாவது சொன்னார்கள் ஒருவன் திருடன் என்று சொன்னால் நான் ஒருவனை திருடன் என்று சொல்லுகிறேன் அவர்கள் சொன்ன உதாரணம் தான் நாங்கள் ஒரு ஆண சின்னாவிட்டு போவதில்லை ஒருவன் திருடன் என்று நான் சொன்னால் அவன் நான் திருடன் இல்லை என்பதை அவன் தான் நிரூபிக்க வேண்டும் நான் திருடவில்லை நான் திருடன் என்று சொல்லுகிறேன் என்னிடத்தில் ஆதாரம் இருக்கிறது நீ நேற்று பத்து மணிக்கு திருநாய் கேட்டுவிடக்கூடாது அவர்களுக்கு மறுப்பு நான் நேற்று பத்து மணிக்கு கண்டேன் என்று சொல்லுகிறேன் இப்போது அவன் திருடன் இல்லை என்று சொன்னால் அவன் திருடவில்லை என்று ஆதாரம் காட்ட வேண்டும் அதை சத்தியம் செய்ய வேண்டும் அடிப்படையில் நான் பிஜே அவர்களை முஸ்லீம் இல்லை என்று கூறினேன் அவர்கள் தான் ஒப்பந்தம் முன்வைக்கப்பட வேண்டும் எனவே அவர்கள் முஸ்லீம் இல்லை என்பதற்கு குரான் ஹபீஸில் ஆதாரத்தை வைத்து விட்டேன் தெளிவான குரான் இரண்டு ஹபீசுகள் இது அல்லாவுடைய வகை நான் பிஜே இடத்தில் என்ன வேண்டாம் பி ஜெயலாதி இந்த நான் என்னுடைய வாரத்திற்கு ஆதாரத்தை தந்துவிட்டேன் நீங்க ஒத்துக்கொண்ட நீங்கள் குரான் சின்னதாக முன்வைக்கப்பட வேண்டும் நான் குரான் சின்னதை முன்வைத்து விட்டேன் பயத்தை செய்யாத பயத்தை முடித்ததற்காக நீங்கள் பயத்தை செய்ய வேஸ்லி இது அல்லாவுடைய வகி இது அல்லாவுடைய வகி இல்லை என்பதை நீங்கள் அறிவிக்க வேண்டும் அப்படி நீங்கள் அறிவிக்கவில்லை என்றால் நாங்கள் வழங்கிய தீர்ப்புதான் பிறகு நாங்கள் தான் உங்களை அழைப்போம் வாருங்கள் எனவே அப்படி என்றால் இப்போதே முடித்துக் கொள்ளலாம் இந்த விவாதம் நீடிக்க வேண்டிய தேவை இல்லை ஒரு பெரிய என்ன செய்தார்கள் கிறிஸ்தவர்கள் வந்து அவர்கள் நாங்களும் முஸ்லீம்கள் என்றார்கள் அப்போது நதியாருங்கள் முகாம்கள் அழைத்தார்கள் அப்படி என்றால் இப்போதே நாங்கள் இதை முடித்துக் கொள்ளலாம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை முடிவு செய்வோம் நாங்கள் எங்களுடைய மனைவி மக்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு வருகிறோம் அவர்களோடு சேர்ந்து இருப்பவர்கள் அவர்களும் மனைவி மக்களை அழைத்துக் கொண்டு வரட்டும் இதே இடத்திலே வைத்து முபாகரா செய்து கொள்வோம் இந்த முபாகராவுக்கு பிறகுதான் தெரியும் நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் என்ன கேட்கிறார்கள் இந்த அதிக அறிவித்த வரலாறு அறிவிப்பாளர்கள் முஸ்லீம்களாக இடத்தில் இதற்கு நான் விடையளிக்க வேண்டிய தேவையில்லை நான் குரான் சொன்னால் உங்களுக்கு ஆதாரம் காட்டி விட்டேன் இந்த ஹதீசை நீங்களும் ஏற்றுக் கொள்ளுறீர்களா ஹதீஸ் என்று நிரூபிக்கி விடுவான் என்றால் அவர்கள் என்ன சொன்னார்கள் தரத்தை நீக்கும் சதாக நான் உங்களுக்கு மூன்றை விட்டு செலுத்த குரான் ஹபீஸ் ஒட்டாரு சொன்னார்களா ஏன் சொல்லவில்லை மறந்து விட்டார்களா மறக்கவில்லை சொ குரான் ஹபீர் எனவே இந்த தெரியும் அது நமக்கு தேவையில்லை இது வரலார் எனவே நபி அவர்கள் சொன்னது விட்டது அல்லாஹு மாவும் சிறையில் அல்லா வரணத்திலிருந்து இறக்கியதை மட்டும் நீங்கள் பின்பற்ற எனவே இந்த குரானும் மட்டும்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எனவே அவர்கள் முஸ்லீம் இல்லை என்றும் இஸ்லாத்திற்கு வாருங்கள் என்றும் நாங்கள் அழைக்கிறோம் அவர்கள் நான் முஸ்லீம் இல்லை காதல் என்பதற்கு ஆதாரம் காட்டும் அவர்களை சொன்னார்கள் ஆதாரம் காட்டும் போது நீங்கள் குரான் சுண்ண மட்டும்தான் காட்ட வேண்டுமென்று அந்த அடிப்படையில் குரானிலும் சுண்ணாவிலும் ஆதாரம் காட்டுகிறோம் மண் வெளியிடையே போனால் இஸ்லாமியின் உணர்சகையை களத்தில் இருந்து இஸ்லாத்தின் வளையத்தை தூக்கி அறிந்து விட்டார் முஸ்லீம் இல்லை ஆயத்தில் வரைகிறது கபுராத முஸ்லிகீரமான தத்துவம் இல்லை ஒரு முஸ்லீமுடைய கொள்கை என்னவென்றால் அந்த முஸ்லீம் இந்த அல்லாவுடைய நிலைநாட்டுவார் அவர் பிரிந்துவிட மாட்டார் அவர்கள் ஒரு கூட்டமாக இருப்பார்கள் இந்த அழைப்பு முச்சிரிக்களுக்கு பாரமாக இருக்கும் எனவே அவர்கள் முச்சிரி என்றும் காதிலிருந்து இதற்கு தெளிவான ஆதாரத்தை காட்டிவிட்டோம் இது ஆதாரம் இல்லை என்று நீங்கள் இது வகி அல்ல என்று நீங்கள் தான் நிரூபிக்க வேண்டும் இது பிழை என்று சொல்ல முடியாது நான் சொல்லுகிறேன் இது வங்கி நான் வங்கியை கொண்டு ஆதாரம் காட்டுகிறேன் நீங்களான குரான் சின்ன என்று சொல்லிவிட்டு வருகிறீர்கள் அது இரண்டாவது ததையங்கமாக வைத்துக் கொள்ளுங்கள் பிறகு நீங்கள அவர்கள் அந்த அபிவாரத்தை நான் வைத்துக் கொள்வோம் குரான் ஹரீஸை எப்படி விளங்குவது அது வேற ஒரு சப்ஜெக்ட் அதை நாங்கள் பிறகு வைத்துக் கொள்வோம் இப்போது இந்த சப்ஜெக்டை முடிக்க வேண்டும் நீங்கள் நாங்கள் காட்டிய இந்த ஆதங்கரத்தை ஆதனம் இல்லை என்று சொல்லுங்கள் அப்படி இல்லை நீங்கள் சத்தியம் செய்யுங்கள் பார்க்கலாம் நீங்கள் காட்டியது வகி அல்ல அப்படி என்றால் நாங்கள் சொல்லுகின்றபடி இந்த குரான் சொல்லுகின்றபடி உங்களுடைய சமாக்களுடைய மனைவி அழைத்து போன்ற வாரங்கள் உங்களுக்கு முடியாது நாங்களும் அழைத்து வருகிறோம் முக கொள்வோம் அல்லாவுடைய சாகம் பொய்யர்கள் மீது உண்டாகட்டும் என்று நாங்கள் சொல்வது இது சத்தியம் இது வகையை மட்டும் பின்பற்றுகின்ற கூட்டம் நீங்கள் வகையை பின்பற்றுவதில்லை நீங்கள் இந்த முஸ்லிம் ஜமானத்தில் இல்லை நீங்கள் வகையேற்றி செய்யவில்லை எனவே முஸ்லீம் இல்லை நீங்கள் நிறுத்தியுங்கள் பார்க்கலாம் இது வழி இல்லை